காக்கப்பட்டுந்த எல்லது ஆபத்து எல்லாவித விபத்துகளுக்கும் அழிவுகளுக்கும் தேவனாகிய கருத்து நம்ம விளைக்கும் என்று வாரத்தின் முதல் நாளாக இந்த மனமகிழ்ச்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆனந்த சத்தத்தோடய சன்னிதானத்தின் முன் கடந்து வரும்படியாக நம்ம எல்லாருக்கும் இறக்க மாநாட்டினதற்காக நம்முடைய தேவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்ள இருக்கின்றோம் சில நாங்கள் எழுதிய விஷயமாக சேலம் கோயம்புத்தூர் தஞ்சாவூருக்கெல்லாம் சென்றுவிட்டு மறுபடியும் இந்த நாட்களே உங்கள் பத்திரிகை கடந்து பலன்புறுத்ததற்காக ஆண்டோருக்கு நான் அதிகமாக நெறி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தஞ்சாவூரிலே புதிதாக புதிய கலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கர்த்தனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் இப்படி உலக மலையத்திலும் கர்த்தோடி திருச்சபை கட்டியெழுப்பட்டு கர்த்தோடி வருகைக்கு மக்களை ஆயுதப்படுத்தக்கூடிய வேலை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றபடினால் பூவ ஜனங்கள் தொடர்ந்து ஊக்கமாக தேவசத்தை நிறைவேறதற்காக ஜெரித்துக் கொள்ள வேண்டுமாறு வித்தியாவசத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வேளனின் கத்துடைய அவையானவர் நம்முடைய அத்து மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் தரப்போகிற சில வேதமாகங்களை நம் ஜபத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் வெளிப்படுத்தலாகவும் பத்தொன்பதாவது அதிகாரம் ஏழு வீட்டு வசனங்களை ஒரு சந்தோஷப்பட்டு கழிவு துதி செலுத்த கடவோ ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்தது அவருடைய அழிக்கப்பட்டது அந்த மெல்லிய வசரம் பரிசுத்தவாங்களை நான் சந்தோஷப்பட்டு கழிவுக்கு துதி செலுத்த கடவோம் கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் என்று சொல்ல கேட்டேன் சுத்தமும் பிரகாசமான மெல்லியவஸ்தரம் தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லியவஸ்தரம் அக்கிரிஸ்தாழ்க்கையிலே நாம் சந்தோஷப்பட்டு கலகூறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்து கொண்டிருக்கின்றது மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி என்று சொல்ல கேட்டேன் என்று ஒரு சத்தம் இங்கே நமது காதலில் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது ஆராதனை செய்யக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் உலகத்தில் இருக்கின்றார்கள் மனவாட்டி தன்னை ஆயுத்தம் கூட்டமாக ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை எல்லாரும் மனவாட்டிகளாக ஆகவில்லை என்று சில வேதம் சொல்லுகின்றது ஆயுத்தமாக இருக்கிறவர்கள் மாத்திரமே கல்யாணம் விட்டு பிரவேசிப்பார்கள் அதனால் நாம் இந்த நாட்கள் அப்படிப்பட்ட கூட திருச்சமையாக அழைக்கப்பட்டிருக்கின்றபடியால் நம்முடைய ஆயத்தங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வாக்கியத்தின் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆணையான நெசுநாதிர ஏற்றுக்கொண்டு ரஷ்மைப்பு பெற்ற மக்களிடம் பெரும் பகுதி மக்களும் உலக ஆசீர்வாதத்தையே தேடி அந்த மனவாட்டி ஆகிய இழந்து போய் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடி நம்மவர்களுக்கு கவனமாக சொல்ல கேட்டேன் ஹலோ என்று வேத வாக்கில் போல நம்மை குறித்தும் விதமாக சொல்லும்படியாக எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்படியாக இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையானது மனவாள ஒருமுறை அணைந்து ஒரே எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்று மனமாட்டி ஆயத்தப்படுத்துவதற்கான இப்படி வாசிக்கலாம் ஆகாஷ்வரியின் உக்ரம் தயந்தபோது அவன் அவளை குறித்து தீர்மானிக்கப்பட்டதை நினைத்தால் அப்போது ராஜாவை சேர்க்கிற அவருடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவியாக இருக்கிற கன்னிப்பெண்ணை ராஜாவுக்காக தேட வேண்டும் அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளெல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும் அவர்கள் ரூபவியாயிருக்கிற சகல கன்னிப்பெண்களை கூட்டி சூசான அளவில் இருக்கிற கன்னிமானத்துக்கு அழைத்து வந்து ஸ்ரீகளை காவல்படுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும் அவரை சுத்திகரிப்பு வேண்டியவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்போது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி வசதிக்கு பதிலாக பட்டத்து சிறியாக வேண்டும் என்றார்கள் இப்படி ஒரு ஆலோசனை ராஜசமூகத்திலே பிறப்பிக்கப்பட்டது என்று தெளிந்திருக்கின்றது இந்து தேசம் முதல் எந்த வரைக்கும் இருபத்தி ஏழு நாடுகளையும் ஆண்டு கொண்டிருந்த ஆகாசியனுடைய வாழ்க்கையிலேயே விதமான ஒரு சூழல் ஏற்பட்டது அது மனைவியாக மசியானவை அந்த ராஜாவுக்கு கிழப்பிடியாமல் போனபடியினாலே அவருக்கு ஒரு மனவாட்டிய மறுபடியும் தேட வேண்டிய ஒரு நிற்பந்தம் வந்தது என்று நமக்கு படிப்புகின்றது உலகத்திலே ஒரு மனவானதாக வந்திருந்த அவரை யூதம் குலத்தவர்கள் இசுமேல் மக்கள் அவரை மேசியாக இன்றி ஏற்றுக்கொள்ளாதபடி மனவாழ்ந்த ஏற்றுக்கொள்ளாதபடி அவருக்கு மனவாட்டியாக இருக்காதபடி அவரை புறக்கணித்து விட்டதாகவும் ஆகையினால் ஒரு வேறொரு தேட வேண்டிய அவசியம் நமக்கு உணர்த்துகின்றது நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்திருக்கின்றார் அதற்கான ஆலோசனை பிறப்பிக்கப்படுகிறது அந்த ராஜாவினுடைய ஆளுமைக்குட்பட்ட எல்லா நாட்டில் அழகுள்ள கல்லிப்பெண்களை தேட வேண்டும் அது சூசானுக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அது ராஜாவுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு கணிப்பை பட்டத்தினால் இளவரசியாக மாற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்த தீர்மானத்தின்படி பெண்கள் ஆளும் கூட்டிச் சேர்க்கப்பட்டால் என்று சொல்லுகிறது இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் தேசவாசிகளால் அவர்களுக்கு ஏகாயனுடைய ஒப்புக் கொடுக்க வேண்டும் சுத்திகரிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஏகாய் என்று சொல்லுகின்றவர் பரிசுத்தாதியானவரை குறிப்பிடுகின்றது பிதாவை குமாரநாய் இயேசு மணவாட்டி உலகத்தில் ஆயுதப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த மனவாட்டி ஆயத்தப்படுத்துகின்ற பொறுப்பு பரிசுத்தாவிட கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவளுக்கு வேண்டிய சுத்திகரிப்புக்கு தேவையான உபதேசங்கள் எல்லாம் இதில் சுத்திகரிப்பு பெற்று ராஜாவுக்கு பிரியமாக இருக்கின்றது மாத்திரம்தான் கண்டிப்பெண்களாக மணவாட்டிகளாக மாற முடியும் என்று பரிசுத்த வேத வாக்கிய நமக்கு படிப்பு இரண்டாம் அதிகாரம் எட்டாவது இப்படி வாசிக்கலாம் இப்படி கண்டிப்பெண்கள் கூட்டிச் சேர்க்கப்படும் பொழுது எஸ்தரும் அங்கே ராஜாரண்மனையில் ஏகாயின் வசத்திலும் கூட்டி என்று எழுதப்பட்டது எல்லாரும் தான் எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் எல்லாரும் ஏகாயுந்த வசத்து முழுதான் வந்திருக்கிறார்கள் ஏனென்று எஸ்தருக்கு மாத்திரம் அந்த பட்டத்து சிரியினுடைய என்பதை நாம் நன்கு உணர்ந்து நம்ம கவனமாக ஜீவிக்க வேண்டும் என்பது மொழிக் கொள்ள ஆகப்படுகின்றோம் ஏசுநாதருக்கு ஆராதனை செய்கிற பெரும்பிதி மக்கள் அபிஷேகத்துக்குள்ள வரவில்லை கூட்டி சேர்க்கவில்லை செய்யவில்லை என்பதை நாம் திறமையாக இருந்தாலும் பக்தி உணவர்களாக இருந்தாலும் ஏகாய் கூட்டி சேர்க்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் ஏகாய் வசத்தில் இருந்தார்கள் மற்றவர்களும் வெளியில் தான் இருந்திருப்பார்கள் அதுபோல இந்த நாட்கள் இயேசுனாவிற்கு ஆராதனை செய்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்னும் அபிஷேகத்துக்குள்ள கூட்டிச் சேர்க்கப்படாமல் இருக்கின்ற காலமாக இருக்கின்றது கூட்டிச் சேர்க்கப்பட்டவர்களுக்கு இது எழுதப்பட்டிருக்கின்றது ஹாலோ இரண்டாவது காரியம் எஸ் முன் ஒன்பதாவது சொல்லி பொழுது அவளுக்கு சிறந்த ஒரு இடத்தையும் அவளையும் இருபத்தி ஏழு நாடிலிருந்து எண்ணிக்கை கொடுக்கப்படவில்லை ஏராளமான பெயர்கள் கூட்டிச்சேர்க்கப்பட்டிருந்தார்கள் எஸ்டருக்கோ அவ கண்களிலே தயவு கிடைத்தது என்று கண்களிலே எஸ்டருக்கு தயவு கிடைத்தது அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது ஆகையால் அவனுடைய சுத்திகரிப்பு வேண்டியவர்களையும் அவளுக்கு தேவையான மற்றவர்களையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதை பற்றி கண்ணிமாடத்தில் இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தான் என்று சொல்வேத வாக்கியது எல்லாருக்கும் சுத்திகரிப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் இந்த எஸ்வருக்கு மாத்திரம் விசேஷத்தான் ஒரு சுத்திகரிப்புக்காக ஏழு தாலிமான கொடுத்து கல்யாணத்தில் அவளுக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு இடத்தை கொடுத்து அவளை விதமாக அலங்கரித்துக் கொண்டிருந்தாலும் சுத்திகரித்துக் கொண்டிருந்தாள் என்று சில விதத்தில் எழுதியிருக்கிறது எல்லாருக்கும் ஒரே உபதேசங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி மனிசுத்தாள் பெற்றிருந்தாலும் ஒரே மாதிரி அனுபவித்துக் கொடுத்தாலும் இருக்கிறார் உலகத்தில் உள்ள ஒரே டாக்டர் வேற்றுமை என்றுரிய வேண்டும் என்றுகாய் விரும்பந்துவிட்டபடினால் இந்த ஏற்பாடுகள்சுத்தாமி அனைவரும் சொல்லகின்றார் புதிய சில சபைக்கு மற்ற சபையில் இல்லாத சில உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு உபதேசங்கள் குறிப்படுகப்படிக்கு இதனால வைத்திருப்பு நோக்கம் என தெரியுமா நம்ம மனவாட்டியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக அதனால மற்ற கிருசூரவை போல நாமும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு ஏசுக ஆராதனை செய்து கொண்டு போகலாம் என்று சொல்லி எண்ணிவிடாதபடி நேர் பிரிக்கப்பட்டவர்களாக தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இப்படி ஏழு தாலிபாக்களை கொடுத்து எஸ்வரை ஆண்டவர் சுத்திகரித்துக் கொண்டு வருகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படம் பேசுவதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வாசிக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கும் சுத்திகரிப்பு உண்டாகிதான் ஒவ்வொரு பெண்ணும் ஆறு மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் ஆறு மாதம் சோர்ந்தவர்களாலும் மற்ற சுத்திகரிப்பதாலும் ஜோதிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி விதமாக முறையின்படியே பன்னிரண்டு மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகி ஆகாஷ் இடத்தில் பிரவேசிக்க அவருடைய வருகிற போது இப்படி ஜோதிக்கப்பட்ட பெண் ராஜாவிடத்தில் பிரவேசிப்பால் கண்டிப்பாக தன்னோடு கூட ராஜா அறமணிக்கு போக அவள் தனக்கு வேண்டும் கேட்பது எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் சுத்திகரிப்புகள் எல்லாருக்கும் ஒரே விதமான உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருந்த வேற்றுமையில் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தார்கள் ஒரே மா அனுபவத்தோடு இருந்தார்கள் அந்த மனவாழ்னுடைய வருகைக்கு ஆயத்தப்படுகின்ற காலத்திலே விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஒரு உரிமை கொடுக்கப்படுகின்றது என்னென்ன பெற்றுக் கொள்ளலாம் என்று உரிமை கொடுக்கப்பட்டது விரும்பாதவர்கள் எல்லாம் கேட்டு பெற்றிருப்பார்கள் என்று சொல்லி தெரிய வருகின்றது காவிக்குரியும் அப்படித்தான் கொஞ்ச காலம் இயேசுக்காக வாழ வேண்டும் மனவாட்டியாக வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள் நேரம் போல வாழ்ந்தார்கள் காலம் செல்ல செல்ல உலகத்தாரை விட அதிகமான ஆடம்பரங்களையும் அலங்காரங்களையும் அந்தஸ்துகளையும் உலகத்தில் உள்ள செல்வாக்குகளையும் அடைந்து வாழ வேண்டும் என்று விரும்பி இருப்பதற்கு என்னவென்றால் விருப்பத்துக்கு போக அவள் வேண்டும் என்று கேட்பதை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றது சொல்லுகின்றது ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டு வேறுபடித்துாலிபார்களை நமக்கு தந்தை மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதிகாரம் அப்படியே ஏழாம் வருஷம் சாயங்காலத்தில் உள்ளே பிரசித்து இப்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது ராஜா அரம்பனில் ராஜா சிங்காசனத்தை உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது இந்த அழைப்பு கொண்டு வருவார்கள் இந்த பெயர் முன்னலி ராஜாவிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் ார் அடுத்த அடுத்த இப்படி ஒருமுறை வந்த பிறகு பிறகு சாசி கொடுக்கப்படுகிறது இப்படி எல்லாருமாக இரண்டாம் இந்த அவர் சிறிய தகப்பனாகியில் குமார்த்திமான பிரவேசிக்கிறது முறைவந்தபோது அவர் ஸ்திரீகளை காவல் பண்ணிற ராஜாவின் பிரத்யானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே வேறென்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது எல்லா பெண்களும் தங்களுக்கு தேவையான கேட்கலாம் அப்படிப்பட்ட உரிமை இருந்தது கேளுங்களுக்கு திருமணம் பெற்றுகின்றார் இங்கு அமிர்தமாக எஸ்ஸரை பார்க்கின்ற பொழுது ராஜாவிடத்தில் பிரவேசிப்பதற்கு எஸ் முறை வந்தபோது அவர் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகி ஏகாய் நிமித்த காரியமே இல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்டருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது உண்டா எல்லாரும் இப்படி எல்லாரும் உலக பிரகாரமாக அலங்கரித்துக் கொண்டுதானே போகிறார்கள் அவன் ராஜாவுக்கு ஆயத்தம் கொண்டிருக்கிறார்கள் இது மாத்திரை ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டு எல்லாருடைய கண்களிலும் தயம் கிடைத்தது சொல்லுகிறேன் பிரியமானவர்களே கிறிஸ்த வாழ்க்கையில் சொல்வது மற்றவர்களை வாழ்க்கையல்ல மற்றவர்கள் நம்மை புகழுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கையவர்கள் உலகத்தை விதமாக ஆண்டவரோடு ஜீவிக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிற எண்ணங்களையும் தீர்மானங்களையும் பார்த்து மற்றவர்கள் பார்த்து புகழ வேண்டும் என்று சொல்லி வேணும் சொல்லுகின்றே நம்முடைய உயர்மையும் அழகையும் அந்தோஷையும் பார்த்து புகழ வேண்டும் என்று வேலும் சொல்லவில்லை ஏகாய் நிமித்த காரியம் இல்லாமல் வேறென்றும் அவர் எல்லாருக்கும் அவருடைய கண்களிலே கை உடைத்தது என்று பரிசுத்தாமி சொல்லுகிறார் இவ்விதமாக மேடைக்கு அழைத்துக் கொண்டு விடப்படும் என்றால் ராஜாவிடத்திலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ராஜாவளை பேர் சொல்லி அழைக்கின்றார் வாசிக்கலாம் பார்க்கல அனுபத்தான் சகல கட்டிகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தெய்வ பட்சம் கிடைத்தது ஆகையால் அவன் ராஜகிரணத்தை அவள் சனசி மேல் வைத்து அவள் மஸ்தீன் சாலத்திலே பட்டத்து சிரியாக்கினான் என்று சரி பரசுத்தான் என்று ஒதுவைத்திருக்கின்றார் ஹலே லியா பிரியமான வர் நம்மை அப்படி ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஏகாய்க்கு மாத்திரம் தான் தெரியும் ராஜா இப்படிப்பட்ட அழகை மாத்திரம் விரும்புவார் மற்ற அழகை விரும்ப மாட்டார் என்று சொல்லி அந்த ஏகாய்க்கு தான் தெரியும் ஆகையால் ஏகாய் சொன்னபடியே அவள் அலங்கரித்து விட்டு போனபடினாலே அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது அழகாக இருந்தது அவளை அழைத்து பட்டத்தில் சரியாக ஆக்கினாள் அருமையான எல்லார் உலகத்திற்கு எல்லாத்தாவி பெற்றவர்கள் தான் அவர்களும் சில சுத்திகரிப்பு அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த எஸ்வருக்கு தனி கன்னி மாதம் கொடுக்கப்பட்டு கட்டது போலம்ை எல்லா பெண்கள் வரத்து அடைவது எந்த கூட்டத்திலும் வரமாட்டார்கள் எந்த காரியத்திலும் இடமாட்டார்கள் ஒதுங்கி ஒதுங்கி போறாரு சொல்லுவதுண்டு ஏன் தெரியுமா பரிசுத்தாலே நம்மை அமீதமாக வைத்திருக்கிறார் எல்லாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு உபதேசம் பாவமளிப்பின் உபதேசத்தை நமக்கு தந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்கொள்ள முடியாத கிரீர் தெரியுமா மற்றொரு நம்மை பரிசாசம் என்பதற்காக கேள்விப்படுகின்றோம் அடித்து விட்டு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களால் மறைந்திருக்கின்ற உலகத்திலும் கிடையாது ஏன் நாம் இப்படி இருக்கிறோம் தெரியுமா இப்படிப்பட்ட நிந்தைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஏன் இருக்கிறோம் என்றால் நம்மை ஆண்டொரு மனவாட்டிகளாக அழைத்துக் கொண்டிருக்க அழைத்து இருக்கிறார் விலகி போ மனநிலை மக்களும் நன்றாகத்தானே இருக்கிறார்கள் அவர்களும் ஆணையத்துக்கு அவர்களும் ஆண்டுபுடைய ஆசீர்வாதத்தை பார்வையில வேறுபட்டம் தவித்துவினாங்க விசேஷித்து ஒரு முறை நடத்தி கொண்டிருக்கின்றால் ஆண்டவரிடத்தில் அதிக அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அதிகாரம் அன்பு வைத்தான் அந்த அன்பு எப்படி வரும் என்று சொல்லி வரை மக்கள் அறிந்து கொள்வது மிகவும் அதிகமாக அன்பு செலுத்துவது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதும் பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது ஒருவரும் வாசிப்போம் ஆறின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களின் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் ஆண்டுகள் கொடுத்திருக்கிற கட்டளை ஒருவேது மீறி விடாதபடி அது சிறிய கட்டளை என்று சொல்லி தள்ளி வைத்து மலவாட்டின் சொல்லுகின்ற அன்புடையவர்களுக்கு எல்லாம் உடைத்து என்று பழங்களை சொல்வார்கள் அதுபோல் தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களை சூழ்ந்த அழுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றபடினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய உலகிலே பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றனர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் போசலாம் வாசிக்கலாம் கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு நம்மை புரிப்பவர்கள் யார் என்று செய்யவர் தைரியமாக எழுது என்று வாசிக்கலாம் அநேக சூழ்நிலைகளை கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு பிரித்து விடுகின்றன குடும்பத்தில் ஏற்படுகின்ற சில வியாதிகள் சில பொருளாதார நஷ்டங்கள் சில உயிர் சேதங்கள் சில நிறைய நெருக்கங்கள் வரும் பொழுது வாழ்க்கையில சில தோல்விகள் பதவி இழப்புகள் படிப்பிலை தோல்விகள் வரும்பொழுதெல்லாம் அநேகர் கிறிஸ்தவனுடைய அன்பு விட்டு விலக ஆரம்பித்து விடுகின்றார்கள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று ஆவியான ஒரு திருநம் பற்றிய அன்பு விட்டு நம்மை புரிப்பவன் யார் அடுத்த கூட வாசிக்கலாம் விபத்துவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்புகொண்டாலே ஆ முற்றிலும் ஜெயங்குளூராக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதரானாலும் அங்கீகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழிகளானாலும் மருங்காரிகளானாலும் உயர்வானாலும் வேறு எந்த சிகிச்சையானாலும் இந்த உலகத்தில் இத்தனை சூழல்களும் மனிதனுக்கு வரும் என்று சொல்லி போவர் அது அடிக்கடிக்கி சொல்லிக்கொண்டே போகின்றார் இவர் எந்த சூழல் வந்தாலும் அந்த விட்டு நம்ம புரிக்க மாட்டா அதில் நின்று சேர்த்திருக்கிறேன் உலக பிரதானமான ஒரு ஆணு பொண்ணும் பழக ஆரம்பித்து விட்டால் உலகமே திரண்டு வந்தால் புரிக்க முடிகிறது சந்தர்ப்பவாதிகளாக இருந்து கொண்டு சூழல்கள் மாறும்போது ஆண்டவனை விட்டு மாறி புகுந்தவளாக அன்பை விட்டு விலைக்கு புகுந்தவளாக காணப்படுகிற காலமாக இருக்கின்றபடி நாள் கல்யாணம் வந்தது ஆட்ட ஆயிரத்தி மணி நான் என்று சொல்ல கேட்டேன் நம்ம ஆயித்தங்கள் எப்படி இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் அன்புவிட்டு நம்பி இந்த மாத பத்திரிகையில் ஒரு செய்தியை படித்திருப்பேன் ஒரு சாட்சி குமரவாளின் சபையில் வேறொரு ஆவிக்குரிய சபைக்கு பதினேழு ஆண்டுகளாக சென்று கொண்டிருந்த ஒரு குடும்பம் அதை கடந்த கூட்டத்துக்காக சென்றிருந்த பொழுது அன்றைக்கு முதல் முதலாக இந்த கூட்டத்தில் வந்திருந்தார்கள் தொடர்ந்து இப்போது நம்முடைய சபையில் இணைந்திருக்கிறார்கள் இந்து மாதிரி வந்தவர்கள் ஊரார் சேர்ந்து வரி கொடுக்க வேண்டும் அடித்து கொலை செய்து விடும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் எப்படி ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது முந்தி வந்து விட்டார் சகோதரர் அந்த சகோதரி பிஞ்சு வேலைல முடித்து விட்டு வரும்போது ஊராறு மறித்து வரி கொடுக்காது போனால் விட்டு விட்டு வெளியேட மாட்டோம் என்று ரெண்டு நேரம் போராடி கடைசியாக தப்பி எப்படி ஆலயத்துக்கு வந்து விட்டது பே சொல்லும்றி கொடுக்கூடாது பாரு பயிற்சி பாருமே கொடுத்துட்டு வாங்க கும்பலாமா தான் போகணும் அறிவு கொடுக்கலன்னு தப்பு இல்ல அப்படி எல்லாம் பல செய்திகளும் இருக்கிறார் மக்களும் போயிடக்கூடாது ஊரையும் பயிற்சி விடக்கூடாது அப்படித்தான் வாழ்கின்றால தவிர கிறிஸ்துவாக இருக்க வேண்டும் என்ற உணர்வுகளை இன்றைக்கு அநேகர் மறந்து விட்டார்கள் மக்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண வைத்து காவல்துறையினர்கள் மாலில் இவர்களை கூப்பிட்டு விட்டு இருக்கிறார்கள் இந்த குடும்பத்தினரையும் கூட ரெண்டு விசுவாசிகள் போயிருக்கிறார்கள் அங்குள்ள போலீசாரம் இருக்கக்கூடாது அப்படி வந்து அரசியல சட்டம் கிடையாது நாங்கள் பாதுகாப்பு தர முடியாது அதை வரி கொடுத்துட்டு ஊரோட இருந்துகிட்டு போங்க போலீசாரெல்லாம் சட்டம் போட்டு நாங்க வரி கொடுக்க மாட்டோம் போகின்றவர்கள் பேய கும்பிடக்கூடாது விரும்பி நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் இது எந்த அதிகாரம எதிர்த்தாலும் நாங்கள் அறிவு கொடுக்க மாட்டோம் என்று போலீஸ் காரணத்துல சாட்சி கொடுத்திருக்கார்கள் இன்ஸ்பெக்டர் அம்மா ஏடி இருந்திருக்கிறார்கள் கழித்தவர்களின் இந்த ஆட்களை இவர்களை முதலாவது குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவ போகும் போதே வக்கீல் முடிச்சிட்டு போகணுமா என்று சொல்லி காட்டும்போது பாச சொன்ன வக்கீல் எல்லாம் ஐயா கிடைச்சிருக்கிறாங்க நம்மளுக்கு வெற்றி கிடைக்க சொல்லி அனுப்பி இருக்கிறேன் இது உள்ள போய் உட்கார்ந்த உடனே அந்த அம்மா கேட்டார்களா வக்கீல நீங்கிட்டு வந்திருக்கீங்களா இந்த ஒரு ஆள் போயிருக்கிறார் போட்டு உட்கார்ந்து அந்த மாட்ட போலீஸ் இன்சூர்டர் சொல்லி இருக்கிறாங்க அதனால் அவர்கள் சாதகமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லி சில காரியங்கள்லாம் பேசிக்கொண்டு அம்மா சொன்னார்களாம் சரி அப்படியே சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு இப்ப இன் சுற்றம்மா கேட்கிறார்கள் உங்களுடைய அதிர்ச்சியாகி விட்டார் இல்லை என்னுடைய ஆட்கள் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனாரே என்று சொல்லி உடனடியாக ஊரகாரங்களை கூப்பிட்டு வரி கேட்கக்கூடாது ஒருத்தர் வரி கேட்க மாட்டோம் இவர்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்ல வேண்டுமானால் காவல்துறையினுடைய இஷ்டத்துக்கு கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு எல்லாரும் திரும்பி வந்தால் பத்திரிகை சாட்சி கிடையாது அன்பு விட்டு நம்மை நமக்காக தலையிட வேண்டுமானால் யுத்தம் பண்ண வேண்டுமானால் நமக்காக நம்முடைய எதிரான இடத்துல வழக்க நம்முடைய உள்ளம் கிறிஸ்தூனுடைய அன்பு விட்டு விலகிருந்து கொண்டே இருக்க வேண்டும் கள்ளக்காரர்கள இருக்காதபடி வைத்திருக்கின்ற அருமையிலே உருகி உள்ளவர்களாக அவர் இதை கொண்டு போட்டால் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் எப்ப சொல்றாரு தெரியுமா எல்லாம் போன பிறகு ஆடு மாடு போன பிறகு அப்பத்து குழந்தைகள் அருமையான பிள்ளைகள் வாரிப் பிராயத்தில் ஒரே நாளில் யானை இல்லாதபடி அகாலமாய் செத்து போன பிறகு சொந்த சரீரம் எல்லாம் அழகி நாற்று அடித்த பிறகு சொல்லுகின்றார் போட்டால் அவர் மீது யார் மனவாட்டியாக மாறுவார் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புதிய சபைக்குள் வருகிறதுனாலும் மனவாட்டிகள் ஏகாயனுடைய சொல்லை கேட்டு யார் தங்களை பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாற்றமே மனவாட்டியாக முடியும் என்று வேதம் சொல்லுகின்றபடி நாள் ஆட்டுக்குட்டி ஆளுடைய கல்யாணம் வந்துவிட்டது மனைவி என்னை ஆயத்த மணி நாள் என்று சொல்ல கேட்டேன் அந்த முறையே ராஜாவுக்கு ரொம்ப அன்பு இருந்தது என்று சொல்லி இருக்கின்றது அன்புடைய அன்பு செலுத்த வேண்டுமானால் நினைத்திருக்க வேண்டும் என்று ஆவியான வார்த்தைகள் ஒன்றை கூட தள்ளிவிடாதபடி நமக்குள்ள இருக்கிற பரசுத்தாரி எப்படி மாற வேண்டும் நம்ம கற்றுக் கொடுக்கின்றார் அதை மாத்திரமே மனமாட்டிகளாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் சந்தோஷமாக இருக்கும்போது ஆராதனை சங்கடமாக இருக்கும்போது கோயில் இருந்த அடிசல்தான் வெளியே கொண்டு உட்காந்து போயிடுறாங்க தங்களுடைய சங்கடத்தை வழிகாட்டுறதுக்காக பெரிய மாநில யாரே கோரிக்கைகள் தெரியுமா பரிசுத்தாதியாரை துக்கப்படுத்துகிறீர்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக தான் நம்ம வந்திருக்கிறமே தவிர அவரை துக்கப்படுத்தி விட்டு நீங்கள் கடவுடி ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு மனவாட்டிகளாக மாற முடியாது என்பது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இன்றைக்கு துக்கப்படுத்திருந்த நாளைக்கு ஆண்டவரை வேண்டாம் சொல்லி போட்டாலும் ஆச்சரியப்படுறதற்கில்லை அவரையான புதிய அரசு மின் படையில் ஒருவர் ஆய்வு அப்படி ஆகிவிடாத சொல்லுகிறபடியே நடக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் உலக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாமல் போகலாம் அப்படி இல்லாமல் போய்விட்டாலும் சரி எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி மரணமாக இருந்தாலும் நிகழ்காரியமாக இருந்தாலும் அது எந்த பஞ்சமோ பசியோ பட்டயமோ நாசமோசமோ நிர்வாணமோ எது இருந்தாலும் சரி பதினேழு பதினெட்டு வருஷங்களை வாசிக்கின்ற பொழுது திருக்கத்தரிசி விதமாக சொல்வதை வாசிப்போம் அத்திமரம் துணி விடாமல் போனாலும் காட்சி செடியிலே பலன் உண்டாகாமல் போனாலும் மரத்திலே பலனற்று போனாலும் மயில்கள் தானியத்தை விளங்கியாமல் போனாலும் இடையிலே ஆட்டு மந்தைகள் முதலற்ற மாடு இல்லாமல் போனாலும் நான் கருத்துனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் தேவனுக்குள் கழிவுறுவேன் ஹலோ யூயா யாருக்கு இந்த கருதூறுதல் வரும் தெரியுமா மனவாட்டியாக நினைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த மணவாளன் உங்களோட வேண்டும் அந்த மணவாளன் வரும்போது அவர்களோட பரவத்துக்கு செல்ல வேண்டும் இந்த உலகத்தில் இல்லாமே என்ன போய்விட்டால் பரவாயில்லை போது அவர்கள் தான் இப்படி செல்ல முடியுமே தவிர அப்படி அல்லாதே போவாங்க கேட்கிறவர்கள் எனக்கு ஒன்னும் கிடைக்கலாம் சங்கடப்பட்டு இருக்கிற இத்தனை வருஷமா போன ஒண்ணும் பிரோஜன இல்லை இது எலை காட்டுகிற தெரியுமா மற்றவர்களை போல உலகத்தில் உள்ள நன்மைகளை பெற வேண்டும் உல்லாசமாக வாழ வேண்டும் மற்றவர்கள் நமக்கு மரியாதை தர வேண்டும் மற்றவர்கள் மதிக்க வேண்டும் என்று இகழ்ந்தாலும் தூசித்தாலும் அறுவறுத்து தழினாலும் பவுலியாரும் தெரியுமா ஒரு பெரிய கப்பல் வியாபாரியுடைய மகன் என்று சரித்திருக்கின்ற பெரிய பணக்காரர் அப்படி பெரிய பெரிய பணக்காரர் உயர்ந்த அந்தஸ்தர் இருந்தவர் சிறைக்கூடத்துக்குள்ளே சித்தரங்க சூழலில் இருந்து கொண்டு இப்படி எழுதுகின்றார் என்கிற இடத்திலே ஒரு சிறைக்குளம் இருந்தது அது பூமி ஒரு கொண்டு தோண்டி நினைத்திருப்பார்களாம் கட்டணம் கிடையாது சண்டலும் கிடையாது கதவும் கிடையாது எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது அப்படிதான் ரோபோடி காலத்தில் மறுபடியும் மனுஷன் தவறு செய்யக்கூடாது கொடுமையான தண்டனைகளை கொடுத்து கைதிகளை வதைத்தார்கள் அந்த தண்டனைக்குள்ளே பவுலும் மாட்டிக்கொண்டது அங்கே ஒரே ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்களும் அதில் தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் கழிதான் ஆகாரமும் சாப்பிட வேண்டும் கூடிய தண்டனை அதை ஏற்றுக்கொண்டு தான் எழுதுகின்றார் எந்த நிலை இருந்தாலும் மனரம் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் பசியா இருக்கவும் தெரியும் புசுக்கு இருக்கவும் தெரியும் உடிக்க இருக்கவும் தெரியும் நிர்வாணமாக இருக்கும் தெரியும் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம் கற்றுக்கொண்டேன் தெரியுமா வரும் பொழுது அவர்களோட நான் கடந்து செல்ல போகின்றேன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நான் பெற்றுக் கொள்ள போகிறீர்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவர்கள் அறியாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்க வருகின்ற நேரம் தெரிந்துவிட்டபடியால் எனக்காக ஜீவ கிரீடம் வங்கி ஆயத்தமாக இருக்கின்றபடி அடைந்து கொள்ள போகின்ற உணர்வு இருந்து கொண்டே இருந்தது உணர்வுகளாம் மனவாட்டியாக மாறப் போகின்றேன் ஒரு குடும்பத்தில் பெரிய பண சொந்தக்காரர்களே உறவுகள் எடுப்பார்கள் எல்லாருக்கும் உதவிகள் உண்மை கிடைக்கும் மணவாட்டி என்று சொல்லும் பொழுது அவருடைய சுகமே நேரம் சுதந்திரமே நேரம் எல்லாமே அமலுக்குழுகளாக மாறிவிடுகின்றது போல நமக்குரிய மாறப்போகின்றது என்று சொல்லுகின்றபடி நிலைமை கலைக்கப்பட்டிருக்கிற உணர்வுகளெல்லாம் இணைந்து வாழ்ந்து அவர் நமக்கு என்ன சொல்லுறம் செய்து கடந்து செல்ல வேண்டும் விருப்பத்தை நிறைவேற்றதற்கு யாரும் விரும்பிவிடாது அது மற்றவர்களைப் போல மாறிவிட மனவாட்டி ஸ்தானத்தை விட்டு தூரப்போடும் என்று வேலை சொல்லுகின்றது எட்டாம் அதிகாரம் வாசிக்கின்ற பொழுது இங்கே சாதம் ஒன்று எழுதுகின்ற ஒரு மாசத்தை வாசிக்கலாம் வாழ்க்கையில் சிறவியல் மக்கள் முறுமுறுத்தார்கள் முறையிட்டார்கள் பின்மாற்றமடைந்தார்கள் அப்படி அந்த பணவாட்டி எப்படி இருக்கவில்லையா நேசர் மேல் சார்ந்து கொண்டு மனாந்தரத்திலிருந்து வருகிற இமள் யார் அமல்தான் அந்த நாமளும் தூங்காம இருப்போம் இந்த உணர்வு யாருடைய மனவாட்டிகளாக மாற முடியும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றேன் ஆண்டவர் எப்படி இருந்துட்டு போனார் எனக்கு நல்ல சுகமான வீடு வேண்டும் சுகமான வாழ்க்கை நல்ல வசதி வேண்டும் நல்ல குடும்பம் வேண்டும் கொண்டிருக்கிறார் இது மனவாட்டி சாணம் என்று சொல்வது அவள் ஆம்பியமான நம்முடைய ஆண்டவர்களை மண்ணாந்தரத்தில் கொண்டு போது விரும்பினாலும் வேலை இல்லாத சூழ்நிலை மறமையான சூழ்நிலை உழுத்த அசிரம் இல்லாத சூழ்நிலை எப்படி தரித்திரமான ஒரு சூழ்நிலை கூட நம்ம வேண்டும் என்று விரும்பினாலும் அதில் அவர்களோடு கூட கழிபுரித்துக் கொண்டிருப்பது என்ற வாழ்க்கையினுடைய பெரிய மேன்மை அலலியா இந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப காலம் ஐந்து ஆண்டு காலம் வரையிலும் பலத்திற்குள்ளாக ஆகாரமின்றி ஒரே ஒரு உடை மாற்றம் உடுக்கொண்டு கால்நடையாக பல்லாயிரக்கணக்காய் மைல்கள் நடந்து இறைவனை மகிழ்படுத்த காலங்கள் உண்டு இருபத்தி நான்கு மணி பேசி கலிபுரிந்து கொண்டிருப்போம் அதே பெரிய சந்தோஷம் அலியா போய் சேலத்தில் ஊழியர் மாநாட்டுக்காக இடங்களை பார்த்து ஏற்பாடு சென்றிருந்தோம் பொழுது நாங்கள் முதல் முதலில் சேலம் சென்ற இடம் அது என்பதை ரொம்ப வறுமையான காலத்திலே இங்கிருந்து சேலம் செல்வதற்கு காசு இல்லாத நேரத்தில் எப்படி எங்களுக்கு போய் சேர்வர்களை காசு கொடுத்தார் அங்கே ஒரு சகோதரி சாசனால் தாக்கப்பட்டு தற்கொலை செய்வதற்கான பிரயாசிக்குரிய சபையை சேர்ந்த மகள் அங்கே போய் கணவனோடு வேலைக்காக போன இடத்துல ஆவிக்குரிய குற்றங்கள் இல்லாதபடி வேற ஒரு சபைக்கு புகழ்ந்தார்கள் எப்படி ஒரு அசுத்தாவி செத்துவிட வேண்டும் என்ற இடங்களெல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஆண்டவர் பேசினார் இந்நிலத்திலிருந்து வீடு இருக்கின்றது அங்கே போய் அவளுக்கு ஜெபம் வேண்டும் அங்கே ஒரு சில நாள் தங்கியிருந்து ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் சீக்கிரமாக சேலத்தில் சபை ஆரம்பித்து நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஆண்டில் இது சேலத்தில் பல இடங்களில் சபை உருவாக்கி இருக்கின்றது அங்கே இப்பொழுது ஊழியர் மாநிலம் நடத்துவதற்கான அறிவித்துக் கொள்கின்றேன் தெரியுமா அப்படிப்பட்ட கொடிய வரவையான காலத்திலேயே கருத்தரங்களை அந்த ஊழியர்களை செய்ய வைத்தார் சந்தோஷமாக வரும்பொழுது அங்கே ஒரு பார்த்தி சபைக்கு அம்மா போய்கிட்டு இருந்தார்கள் அவங்களெல்லாம் உவாசம் போட்டு அவர் அந்த அம்மாவுக்காக ஜிபித்திருக்கிறார்கள் வீட்டில் நுழைந்தோன்னு வாலி பணி அந்த அம்மாவை காணல அம்மா என்னிக்க கூப்பிடுவதை கேட்டு ஆண்டு தம்முடைய சொன்னார்கள் அசுத்தாமி வந்தது என்று சொல்லி அதற்குரிய காரணத்தை சொல்லி அதை அறிக்கையிட வைத்து அசுத்தாவி போய்விட்டது அந்த சமையலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக குருவான அழைத்து விட்டார் இடத்துல தங்கியிருங்கள் கொஞ்ச காலம் ஊழியை செய்யலாம் எங்க இடமும் எப்படி நாங்களுக்கு சில காலம் தங்கியிருந்து பல வேலைகளை செய்துவிட்டு அங்கிருந்து நாங்கள் கடந்து வந்தோம் பெரிய காரியம் அதெல்லாம் ஏன் இதெல்லாம் சொல்றது தெரியுமா அதே இடத்துல பஸ் ஸ்டாண்டிலே பிளாட்ஃபார்மிலே தங்கியிருந்து தான் காரில் என்று சொல்லிருக்கிறோம் சேலத்தில் அப்படிதான் நடந்தது அவர் குருவானவர்களுக்கு பஸ் காசு கொடுத்து அனுப்பி வைத்தாரு பஸ் ஸ்டாண்டு திருநர்கள் ஜாஸ்தியாக இருந்தபடினால் ஆவியான அப்படிப்பட்ட இடம் அது அப்ப நாங்க பஸ் ஸ்டாண்டு வந்து உட்கார்ந்து நல்ல கண்ணா சென்று விட்டது பிடிய காலம் போல என்ன திரும்ப கையில பேக் வச்சிருக்கிறேன் அப்படி தலைப்படி தூங்க ஆரம்பிச்சு இந்த கையே கிளம்பிழந்தது பேக்கு பறிச்சு போட்டது ஒரு கம்பெத்தின் கையை கட்டி அதை இழப்பு வைத்தது எந்திரிச்சு பார்த்தா பையன் காண்டல தூர கடக்கு பேக் எடுத்துட்டு வந்து பெண்ணு எல்லாரும் வெறுக்கிற ஒரு பெண் அந்த பஸ் ஆண்டில் அலங்கூலமாக கொண்டிருக்கிற ஒரு பொண்ணு ஒரு டீ வாங்கிட்டு டீ குடிச்சிட்டு தெரியும் பசியாயிருக்கும் தெரியும் இருக்கும் தெரியும் எந்த நிலை இருந்தாலும் மனரம்பே மக இருக்க கற்றுக்கொண்டேன் யாக ஆண்டவர் எனக்கு ஏன் இப்படி செய்ய வேண்டும் என்னை ஒரு காரில் அனுப்பியிருக்கலாமே பஸ் அனுப்பியிருக்கலாமே ஊழியை எண்ணுகின்றார்கள் அன்பு என்பதை நம்மோடு கொண்டு நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதற்கு கீழ்ப்பணிந்து நடப்பதுதான் மனவாட்டியின் அனுபவத்தை பெறுகிறவருடைய அழகு என்று சொல்லி சொல்லிக்கொள்கின்றேன் அகனால் அருமையான தேவையான வாழ்க்கையில் வருகின்ற இல்லாமைகளைக் குறித்து ஏலாமைகளை குறித்து புலம்பெல் பாடிக்கொண்டிருக்காதபடி ஈதம்பாடக்கூடியதலாக எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டே இருக்கிறார் அது மாற்றின உணர்வோடு காணப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற கிறிஸ்துவ அன்பு விட்டு நம்மைப்பவன் யார் அந்த அன்பு எஸ்தரின் மேலே அந்த ராஜாவுக்கு இருந்தபடியினால் அவளை பட்டத்தை சரியாக மாற்றினான் என்று பருசுத்தாதியாளர் எழுதி வைத்திருக்கின்றார் அதனால் இங்கு யோகி புசகத்தில் வாசித்தும் அவர் இங்கே கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் மனாந்தரத்திலிருந்து வருகின்றாம் மனாந்தரமான வாழ்க்கை தண்ணீர் இல்லாத ஒரு பாலைவனம் ஆகாரம் இல்லாத ஒரு ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டும் சார்ந்து கொண்டு வருகின்ற இவழி யார் ஊரார் எல்லாரும் பரியாச சென்ற காரிய கூட இப்படியுமா ஒரு கிருஷ்ண வாழ்க்கை இருக்கின்றது கேவலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வீட்டிலே வசதங்கள் உண்டு ஆலயத்துக்கு செல்லும் போது வெள்ளை வசதம் தான் தரிக்க வேண்டும் என்று சபையினுடைய ஒரு கட்டளை அது ஆலியான கட்டளை பாலி கருத்தும் பாலி நிலையமாம் வந்து இருக்கிறோம் பெரியல்லாருக்கு சொல்லி அந்த போல இருக்கிற வெள்ளை அழுக்க வச்சு ஆடியில அடைச்சி வச்சுட்டு இருக்கிற கலாச்சாரம் கட்டிட்டு வர்றோம் இதே ஆலயத்துக்கு போகிறோம் தேவனுக்கு ஆரானை செய்யம் உணர்வுடைய அறிவித்துக் கொள்கிறேன் ஒருத்தருக்கு வேறு வஸ்திரம் இல்லாததுனால அல்ல இது அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை யார் இப்படி இருக்க வேண்டும் கொடுக்கப்பட்ட பேமனியார்கள் ஆன் பிரியமான தேவ ஜனமே அப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படி நாள் என்று சொல்லியா மறுபடி வாசிக்கலாம் சுத்த பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அழைக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரி நீதிகளே யாருடைய நீதி பரிசுத்து வாங்குடைய நீதி நமக்கு முன்னால கடந்து ஒரு பரிசுத்து வாங்க எப்படி வாழ்ந்தார்கள் பரிசுத்த வாட்டிகள் எப்படி வாழ்ந்தால் எண்ணி எண்ணி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அதுவே அந்த மெல்லிய வஸ்திரம் தூய்மையான வஸ்திரம் பார்க்கிறது ஆச்சரியப்படும்படியான ஒரு வாழ்க்கை முகவசமான வெள்ளி வசனம் அரித்து உள்ளபடி அளிக்கப்பட்டது வெளிப்படத்தில் ஏழாம் அதிகாரம் பதிமூணு மணி நாள் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஆவியான ஒரு எழுதியிருக்கிற வாசிக்கலாம் அப்பொழுது மூப்பனில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளிகளுக்கு தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தால் என்று கேட்டால் அதற்கு நான் அண்டமணியை உமக்கே தெரியும் என்று இவர்கள் மிகுந்த அபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் இவர்களுடைய அங்கீகரி ஆட்டுக்குட்டியாளர் ரத்தத்திலே தோழித்து வலுத்தவர்கள் தூய்மையாக காத்துக் கொண்டவர்கள் அது தூய்மையாக எப்போது வலிமையாக காத்துக் கொண்டவர்கள் ஆட்டுக்குட்டியாளர் ரத்தத்திலே தோழ்த்து வலுத்தவர்கள் தான் பெரியமான நம்முடைய வஸ்திரத்தை நாம் தான் வலுத்து வெளியாகிக் கொள்ள வேண்டும் அதுபோலத்தை எப்பொழுது காத்தும் விபத்தரவு எதற்கு வருகிறோம் தெரியுமா ஒரு வசரம் அழுக்காக விடாதபடி உலகமாக மூலிகரம் பல சாமிப்பு விடாதபடி கட்டுப்போகாமல் இருப்பதற்காக தினந்தனமும் துவைத்து துவைத்து விழுத்து அது வெண்மையாகவே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வழியாகவே நடத்துகின்ற பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி குறித்து உபோத்திரங்களை குறித்து யாரும் கலங்கி விடாதீர்கள் அதன்படி ஆன்மீக வாழ்க்கையை தூய்மை கொடுக்கப்பட்ட ஒரு மரப்பிரசாதம் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் ஆட்டுக்குட்டியத்தினாலே தன்னுடைய மஸ்திரங்களை துளைத்து எழுத்தவர்கள் எல்லாரும் வெள்ளை வஸ்திரத்தோடு காணப்படுவார்கள் அவர் அதற்கு ஒரு மாதிரியாக ஒரு முன்னடையாளமாக எல்லாரும் வெள்ளைகளே தரித்திருக்கிறார்கள் வரலோகத்துக்கு சொல்லக்கூடிய கூட்டமாக இருக்கிறார்கள் ஆயுத்தமாக இருக்கிறார்கள் உணர்வு வர முடியவில்லை நிற்கமாக இருக்கின்றது சமுதாய தப்பா நினைப்பார்கள் என்று என்னை விட்டு எண்ணம் வருகின்றது கடவுள் இதயத்துத்தானே பார்க்கிறார் என்று விளக்கம் கொடுக்க சொல்லுகின்றது இல்லை பிரியமானவர்களே இந்த சரீரம் எல்லாம் மாற்றம் அடைய வேண்டும் மகவானதோடு ஒன்றாக அந்த மனவாதன் மர்வமடைந்து போயிருக்கின்றது மர்வமடைந்து ஆழ்த்தங்கள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆன்மீகத்தை காத்துக்கொண்டு எக்ஸிபி நோக்கத்தை தூய்மையாய் காத்துக்கொண்டு நடந்து போயிருக்கின்றபடியால் அவைக்குரிய வாழ்க்கையை எப்பொழுதும் தூய்மையாக சின்ன முறை அதாவது கரை உணர்வு வந்துவிட்டால் கழுவப்படுவதற்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆதைய அறிக்கை செய்து விட்டுவிடும் பொழுது ரத்தம் சகல பாவங்களிலிருக்கிறது சுத்திகரிக்கும் என்று எழுதியிருக்கின்றன ரத்தம் சுத்திகரிக்குமா அறிக்கை செய்யும் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு பன்னிட்டு எல்லாரையும் சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மை நீதி இருக்கிறார் இந்த குமாரிக்கும் சூழலில் சகல பாவனக்கு நம்ம சுத்திகரிக்க அந்த நல்ல உபதேசங்கள் நமக்கு தந்திருக்கிற முடினால் எப்பொழுதும் தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவை அனைவரும் சொல்லுகின்றார் மனவாட்டியானவர் பிரசங்கி ஒன்று நாம் அதிகாரம் எட்டாவது பொழுது இங்கே சாலம் சொல்வதை வாசிக்கலாம் தூய்மையாக காக்கப்பட வேண்டும் பரிசு தாளின் அபிஷேகம் குறைந்தபோது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது மை சிறியில் ஒப்புக்கொடுத்து நோக்கம் என தெரியுமா இப்படிப்பட்ட தீமையான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காக அதற்கு ஒரு மனவாட்டி உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனவாளி வீதமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்று பரிசுத்த பகுதிகளிடமாக இருக்கிறதும் ஒன்று அமைச்சா அதற்காக ஒப்புதாமே ஒப்பு கொடுத்தார் இயேசுநாதன் சூழல் தமிழ் ஒப்புக் கொடுத்த தெரியுமா ஒரு தீர்வு வரட்டிற்காக இல்ல நோயாளர் உணவாக்குவதற்காக இல்ல ஒரு தூய்மையான சபையை தாய்மதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கிறதால சுத்திகரித்து பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிழ்ந்துள்ளதுமான சபையாக கரைதரை முதலாளில் ஒன்றுமில்லாமல் பிழையற்றது மகிந்துள்ளது மாசற்றதுமான சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கும் தமிழ் தாண்டியதற்கு அமைப்பு கொடுத்தார் பாடுகள் தயாரிக்கக்கூடிய காலங்களுக்குள்ளே நாம் வந்திருக்கின்றோம் நாற்பது நாட்களும் வியாபாரம் உலகத்தில் பிரியமான தேவச்சலமே தஞ்சாவூர்ல ஆலயப்பிரி ஸ்ரீகாசம் ஒன்று அருகாமல் பெரிய கோவில் ஒன்று இருக்கிறது ஒரு பெரிய சிலுவை மரத்தை நட்டி வைத்து எல்லாரும் சிலுவை பார்த்துக் கொண்டபடி ஒரு மறுசுக்கமான மனவாட்டி ஆயப்படுத்த வேண்டும் என்பதற்காக இப்படி ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிவிப்பதற்கு ஆட்கள் ஆண்டுபடினால் மக்கள் தவறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தாமது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிழ்வு உள்ளதும் மாசற்றதுமான சபையாக தனியாக கண்டிப்பான ஒரு இடம் கொடுத்துமார்களை கொடுத்து அதை சுத்திகரிப்பு யாவற்ற ஏற்படுத்தினது போல இன்றைக்கு புதிய சபைக்கு அப்படிப்பட்ட ஒழுங்குகளை கருத்து செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக தேவஜனங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை உங்கள் மக்கள் சொல்லிக்கொண்டு ஆசைப்பட வேண்டும் வெளிப்படத்தில் ஏழாம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வரை உள்ள வாசிக்கின்ற பொழுது ஆனபடியால் இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகல்வனுடைய ஆலயத்தில் அவரை சேமிக்கிறார்கள் சிங்காசனத்து வீட்டில் இருக்கிற உள்ளே வாசமா இவர்களிட பசியடைவதாக வெயில உஷ்ணவாயில் இவர்கள் மேல் படுவதில்லை சிங்காசனத்து மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியான இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவந்தண்டியில் உள்ள ஊற்றுகள் இன்றைக்கு நடத்துவார் ஹேவன் ராமிய கண்ணீர்கள் யாவையும் துடைப்பார் என்றார் ஹலே அவர் இந்த வடவாற்றிய நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய கண்களெல்லாம் துடைத்து எந்த நெய்க்கும் அவரோடு இருக்கக்கூடிய ஜீவநண்ணீர் உள்ள நல்ல பாரம்பணும்படியாக பாகமே வராதுபடி பசியே இல்லாதபடி வாழும்படியா வாழ்நிற்கு தருவதற்கு அவர் மை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய வேலை மிக நெருங்கி வந்துவிட்டபடி நாள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்துவிட்டது என்று சொல்ல கேட்டேன் பிரகாசமான மெல்லியவசனம் தரித்துக்கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது பரிசுத்த வாழ் நீதிகளை என்று சொல்லியிருக்கின்றது போல நீதி நேர்மையாக எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு பஞ்சம் வந்தாலும் பசி வந்தாலும் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அழந்து முதல் அப்படி வேண்டும் என்று ஆவியார் அவர் அடுத்தந்த காலங்கள் எல்லாம் வரப்போகிறது கொடிய பஞ்ச காலங்கள் வரப்போகின்றது குள்ள நோய்கள் வரப்போகிறது பூமி அதிர்ச்சிகள் வரப்போறது யுத்தங்கள் வரப்போகிறது இவள் எல்லாம் அனைவருடைய விசுவாசத்தில் இருந்தவளை வழிவிலக செய்யப் போகின்றது நம்ம எல்லாரும் அப்படி இல்லாதபடிக்கு எந்த நிலை இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவன் யார் என்று சொல்ல குடிமக்களாக காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் திருமணம் பற்றுகின்றார் ஏழு ஆறை வாசிக்கும் பொழுது அவள் ஆண்டவர் மேலே ரொம்ப புரியம் உள்ள மக்களாக இருப்பார்களாம் ஆண்டவர்கள் மனமகிழ்ச்சி இன்பம் உள்ளவள் என்று சொல்லி பரிசுத்தாவியார் என்ற அன்பு மனவாட்டி என்று சொல்லுகின்ற இப்பொழுது காதல் காலத்தில் இருக்கின்றோம் அல்ல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் இந்த அன்புடைய முதிர்ச்சியானது ஒரு மனவரைக்குள் அவரோடு மனவாட்டியாக சேர்க்கப் போகின்றது அரகங்களை வைத்துக் கொண்டிருக்காது ரொம்ப கவனமாறங்க அழைத்து வரும்போது மாற்றம் ஆண்டரை பற்றிய உணர்வுகளும் ஆண்டரை பற்றிய காரியங்களை சிந்திப்பதும் வெளியே பானுடனே உலகமே உலகத்தாலே போலவே வாழ்வதுமான இந்த மனதிலே நான் மாற்றிவிட்டு மன மகிழ்ச்சி உண்டாக்குமே பிரியமே சொல்வது மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறார் சொல்ல மனு மக்களோடு ஆய்தி அந்த மனவாட்டியோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்பி இந்த ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்றபடியால் இங்கே நம்முடைய மனமகிழ்ச்சி எல்லாம் இருக்கட்டும் வேலை செய்து முடித்தவுடனே பைபிளை கையில் எடுங்கள் வேலை செய்து முடித்த உடனே ஜபம் ஆவிலை நிரம்பி ஆவியான உணவனோடு கழிகூறுங்கள் கடமைக்காக ஜபம் பண்ணாதபடி தூக்கத்தை தூங்கிக் கொண்டே ஜபிக்காதபடி அந்த மகிழ்ச்சி உள்ளது இருக்குமானால் நிச்சயமாக தொங்கவே விடாது காதலர்கள் எல்லாம் தொங்காமலே செல்போன்ல பேசிட்டே இருப்பாங்க அம்மா சத்தம் போட்டா கூட சிம்மா ஏடி எனக்கு தூங்குவேன் தடையில் கிறிஸ்துவதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அப்படி இல்லாதபடி உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இனிமேல் என்ன நடக்கப் போகிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த உலகத்தை விட்டு நம்மை வேறுபிடித்திருப்பது எதற்காக என்பதெல்லாம் புரிந்தவர்களாக இப்படிப்பட்ட நேரங்களை செம்மையாக பயன்படுத்திக் வேண்டும் என்று தேவாவிய விரும்ப விரும்புகின்றார் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் அதாவது உலகத்தில் சாத்தான் ஆளுகை செய்து அவனுடைய ஆட்களை வைத்து உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றான் இதற்குடாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளை பிரித்தடுத்து இந்த உலகத்தை அடுத்து ஆளுமை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றபடி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த நாளை கருத்து நமக்கு தந்திருக்கிறார் மத்திய சுவிசேசம் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனத்தை ஒரு உருவாசிக்கிறான் மத்திய பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது வசனம் இந்த ஜாதி பி சாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் வேண்டி மற்ற எதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று இறையேசு சொன்ன ஒரு வாசகத்தை இந்த நாளில் நினைப்பூட்டி தருகின்றார் உலகத்தை ஆளுமை செய்து கொண்டிருக்கிற பி சாசை உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொல்லி இறையேசு சொன்னதாக நபே திரு வாசித்திருக்கின்றோம் உலகத்தை ஆளுமை செய்து கொண்ட அந்த ஆளுகை அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு இயேசு கிறிஸ்துவை இதமாக கரத்திலெடுத்து உயர்ந்த மலையின் மேல் நிப்பாட்டி உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமைகளையும் காண்பித்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பணிந்து கொண்டால் நானும் அதை தருவேன் என்று சொல்லி அவன் சொன்னதாகவே தெலுசுகின்றான் அப்படியானால் இந்த உலகத்தில் உல்லாசங்களையும் ஆடம்பரங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்று சாத்தானை மறமுகமாக பணிந்து கொண்டால் மாத்திரமே அது கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் இப்படி உலகம் எல்லாம் இப்படிப்பட்ட தீமையான பழக்கத்துக்குள் மூழ்கி கொண்டிருக்கிற நாட்களிலே நான் கொஞ்ச பேர் மாத்திரம் ஊரு கொண்டு வம்சத்துக்கு ரெண்டுமாக தெரிந்து சீவங்களை கொண்டு நிறுத்துவார் என்று போல இன்னும் தேவனுடைய சமூகத்துக்கு வரவேண்டிய மக்களை அநேக ஆயிரங்கள் உலகம் ஆயுளுக்குள்ளே பிடிப்பட்டிருக்கின்ற அப்படின்னா அவர்களெல்லாரும் விடுதலையாக்கப்படுவதற்கு அவர்களை பற்றியிருக்கின்ற பிசாசு அவர்களை விட்டு கடந்து போவதற்கு இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜெபத்தினாலுமின்றி வேறு வேதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிற வசனத்தை இந்த நாட்கள் வெளிப்படுத்தி தருகிற பிசாசின் வல்லமைகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போகும்படியாக சபைக்கு வந்தவர்களும் பரிசுத்தாவி பெற்றவர்களும் கூட அநேகர்கள் கிரியர்கள் ஆண்டவருக்கு பிரியும் இல்லாத என்பதை தெரிந்திருந்த போதிலும் இல்லாமல் இருக்கின்றபடியாலே நம் அவிதமான காரியங்களால் செம்மையாக்கப்படுவதற்கு இந்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் மீட்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறித்திருக்கிற மக்களில் ஒருவராயிலும் கெட்டுப் போகாதபடிக்கு எல்லா ரசிக்கப்படுவதற்கான வேலை கற்று இந்த ஆட்சி அமைப்புகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற ஆண்டு அவர் விரும்புகின்றபடினால் கொடியே பாபிகள் சாத்தானுடைய பிரதிநிதிகள் ஆட்சிப்படுத்த வரும்பொழுது நிச்சயமாக சாத்தான் இந்த நாட்டை ஆளுகை செய்ய தீவிரப்பட்டு விடுவார் ஜனங்களுடைய முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்து போக முடியும் இந்த நாட்களை உபவாசம் இருந்து ஜபிக்க வேண்டும் என்று தலைமையிலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு எல்லா கலைச்சபிகளுக்கும் சர்க்குலர் இந்த நாளிலே எல்லாரும் தேவ சமூகத்தில் தங்கள் தாழ்த்தியிருக்கிற ஒரு வேலையாக இருக்கிறபடினால் இந்த ஜாதி பிசாசு வாசத்தினாலும்பத்தினாலும் வேறு எவ்விதத்தினாலும் போகாதென்று ஏறையே சொன்னதாக நாம் இங்கே வாசித்தறிந்தோம் அதனால் கிரிகள் நம்ம தேசத்தை விட்டு மாற்றப்பட வேண்டும் சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்கள் மீட்கப்பட வேண்டும் அரசியல்வாதியுடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் தாங்கள் செய்கிறது தவறு என்பதற்கு புரிந்து கொள்ளும்படியாக மனக்கண்கள் திறக்கப்படும்படியாக சாத்தானை எதிர்த்து போரிடும்படியான ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம் என்பதை உங்கள் பத்திரம் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் யா கோபு எழுதுகின்ற பொதுவான நிறுவம் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நம்ம இப்படி ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்பிடிந்திருங்கள் சாசுக்கு எதிர்த்துள்ள அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி என்று சொல்லி யா கோபு விதமாக எழுதுகின்றார் இசாசு யாருடைய ஜபத்திற்கு ஓடி போவான் தெரியுமா தேவனுக்கு கீழ்ப்பிடுகின்ற மக்களுக்கு கீழ்படுகிற மக்களுடைய ஜபத்துக்கு தான் பயப்படுவானே தவிர மற்றபடி மற்றவருடைய ஜபத்துக்கு எல்லாம் பயப்படுறதே கிடையாது ஒரு பிரதான ஆசா பிள்ளைகள் ஏழு பேர்கள் சென்று அப்போ இவர் சுத்த பவுன் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே பவனுடைய ஆண்டுக்குடி நாமத்தினால் இவனை விரட்டுகிறோம் என்று சொல்லி பி சாச விரட்ட அந்த பி கேட்டிருக்கிறது பவலையும் தெரியும் பவனுடைய ஆண்டவரின் தெரியும் நீங்க யாருடா என்று சொல்லி கேட்டு அவருடைய பாய்ந்து வஸ்திரங்களை கழித்து அடித்து காயப்படுத்தி குற்றவீராக அனுப்பிவிட்டது என்று சொல்லியதாக தாக்கப்பட்டு ஆத்தும ருட்சிப்பை இழந்தவர்களாக ரிட்சிப்பின் வஸ்திரத்தை பறிமுடுத்துவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடி நாள் திருச்சிரையை கருத்தில் உருவாக்கியிருப்பது பி சாசன் வல்லமில்லை வகப்பட்டு இருக்கிற மக்களை விடுதலையாக்குவதற்காக சபலமான முந்தி கட்டினால் ஒழிய அவருடைய வீட்டுக்குள் புகுந்து உடமைகளை கொள்ளையாட முடியாது என்று சொல்லி சிநாதனை சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு ஊழியத்திற்கெல்லாம் செல்லுகின்றோம் வெளிநாடுகளில் வேலைகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய நோக்கம் என்று தெரியுமா அதனுடைய நடக்கிறது என்று சொன்னால் முதலாவது அந்த தேசத்தை அந்த ஏரியாவை தாக்கியிருக்கிற அசுத்தாவியை அங்கிருப்பேசு நாமத்தினால் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தின பிறகுதான் அங்குள்ள மக்கள் மீட்கப்படுகிறார்கள் அதனால சபை அங்கே நிலை தந்திருக்கிறது என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஸ்ரீலங்காவில் எத்தனையோ லட்சங்கள் ஆயிரங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மக்களில் ஒருவருக்கு காயம் கூட ஏற்பட்டதே கிடையாது வர் என்ன செய்யமாட்டும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கோயில் தூக்கம் உட்கார்ந்துட்டே தண்டம் படுத்து உறங்கிறது உறக்கம் அப்ப ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று எழுதியிருக்கின்றால் ஆகையினால் ஆவியலை கட்டிவிட்டு துபாய்க்கு நாங்கள் முதல் தடவி போகும் பொழுது நீங்க இருந்து எங்களுக்கு மிசால் எல்லாம் வந்தாச்சு பிளைன் டிக்கெட்லாம் வந்து விட்டது நாங்கள் அங்கே போய் மத்தியாளர் ரெண்டு மணிக்கு இறங்குற மாதிரி அவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உடனே நாலு மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் அட்டன் பண்ண வேண்டுமா மணிக்கு ஒரு புரோகிராம் எட்டு மணிக்கு ஒரு புரோகிராம் என்று அன்றைக்கே மூன்று இடத்துல மீட்டிங்கில் அட்டன் பண்றதற்காக சகல ஏற்பாடுகளும் செய்து தொலைவசில செய்து வந்து கொண்டே எங்களுக்கு ஆண்டவரி சொன்னார் நீங்கள் போய் முதலாவது அந்த ஏரியாவில் ஒரு ஆவி கிரியை செய்கிற திசையில் அதை போய் கட்டிவிட்டுத்தான் அந்த ஊரில் ஊழித்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வெளிப்படுத்தல் இதனிடையே இப்படி செய்து வந்து நாங்கள் டிவித்துக்கொண்டே இருந்தோம் அடுத்தபடியாக விமான நிலையத்திலிருந்து ஏர்போர்ட் இருந்து எங்களுக்கு ஒரு தொலைபேசி வந்தது நீங்கள் புறப்பட வேண்டிய விமானம் ஆறு மணிக்கு பிறகுதான் ஆறு மணி நேரம் காலதாமதமாகி புறப்பட இருக்கிறது விமானம் பழுதாகிவிட்டது ஆகையினாலே அவசரியத்தை மணிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து ஒரு தொலைபேசி வந்தது இதை நாங்கள் அவளுக்கு தெரியப்படுத்தினோம் அவர்கள் அங்கே விமானம் வருவதற்கு பிந்தி வந்தார்கள் எப்படி நாங்கள் போனது இரவு பதினோரு மணிக்கு தான் அங்கு போய் சேர்ந்தோம் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகிவிட்டது இறங்கின உடனே கேட்டோம் இந்த திசை எங்கே இருக்கிறது வடகிழக்கு திசை எங்கே இருக்கிறது என்று உடம்பு திசை காட்டு கருகியை காரில் வச்சிருந்தாங்க அதை வச்சு பார்த்துட்டு சொன்னார்கள் இந்த இடத்துல அங்கே ஒரு மரத்தில் ஒரு ஆவி இருக்கிறது அதை கட்ட வேண்டும் சொன்ன உடனே அப்படி சொன்னால் ஐயா ஒரு மரத்தில் ரத்தம் வடிந்தது அதாவது மரத்தை வெட்டி எடுத்து விடும் என்று ரோடு போடும் மரத்தை வெட்ட வேண்டும் என்று அதிகாரிகள் வெட்டும் போது உடனே அங்கிருந்து மனுஷ ரத்தம் பிளட்டு சாடிக்கொண்டே இருந்தது உடனே பத்திரிகை கூடிவிட அங்குள்ள இந்துக்கள் இந்துக்கள் கூடி வந்துட்டாங்களா முஸ்லீம் நாட்டுக்கார அந்த மரத்தை மூட்டோடு தோண்டடான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டான் ஒரு புல் ரோசேபி வச்சு அது மூட்டோடு தோண்ட போகும்போது அந்த எந்திரம் அந்த அழகு வந்து ஒடிந்து போய்விட்டது ஆகினால அந்த மரத்தை வெட்டாத பிடிக்க அப்படியே விட்டு விட்டு அதற்கு முள்வேலி போட்டு சுத்தி கொண்டு அந்த இடத்துல காசை மாத்திரம் இறைக்கிடுங்க நாங்க அதை செய்யறோம் அங்க போய் ஆவி கட்டுன பிறகுதான் அங்க இந்த ஊழிய ஆரம்பமானது ஒவ்வொரு ஊர்ல என்னென்ன ஆவி விபசாரத்தினாவி வேசுத்தரத்தினாவி கொலைசிகர ஆவி பொருளாசியின் ஆவி இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் அப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறது அறிய முடிகின்றது அங்குள்ள மக்கள் எல்லாரும் செய்யும்பொழுது கொண்டு வைத்து உலகத்தில் நடத்துகிற ஒரு காலமாக இருக்கின்றபடியால் பி சுவாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் பி சுவாசுக்கு எதிர்த்து இருக்கிற மக்கள் யாராக இருக்க வேண்டுமாம் தேவனுக்கு கீழ்பிடிந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு கீழ்பிடிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி இருக்கிற நம்மை ஆண்டவிருந்து கீழ்ப்படிதலுக்குள்ளேயே வளர்த்துக் கொண்டு வருவது தெரியுமா பி எதிர்த்து நிற்பதற்காக பி சாசந்து தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக நம்முடைய ஜபம் தேவையாக இருக்கின்றபடி நாள் மூலமாக ஆண்ட செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிறபடினால் இது ஆதியாகமத்திலே ஆகாமுக்கு ஏவாளுக்கும் எங்கூரி நடக்கின்ற பொழுது அவர்கள் பாவம் செய்தவுடன் ஒரு பெரிய கட்சி மன்றங்கள் மலுரப்பத்தை அங்கு அழைத்து இருக்கின்றது தந்த மனைவிதான் இந்த மனத்தை பறித்து கொடுத்தால் உண்மைதான் இவர் என்ன சொல்லிருக்க தெரியுமா கடவுள் வேண்டாம் என்று சொன்ன மரத்தின் கணியை புசியக்கூடாது என்று வேண்டும் புசித்த ரெண்டு பேரும் நிர்வாணியாக ஆகிவிட்டார்கள் ஆண்டு விட்டு போய்விட்டார்கள் அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நான் விலைக்கு இருந்த நான் புசியக்கூடாது என்று சொன்ன கனியை நீ மனைவியினுடைய வார்த்தை கேட்டு புசித்தபடினால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் இந்நெற்றியின் வேறு நிலத்திலிருந்து சிந்து பாடுபட்டு சாப்பிடுவாய் இந்த பூமியானது முள்ளையும் குறுக்கி அதுக்கு முந்தை முள்ளு முளைக்கல குறுக்கு முளைக்கவில்லை நல்ல கவி வீட்சிகள் தான் உழைத்திருந்தது அப்படி சாப திருமித்தமாக உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே முள்ளெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சு ரெண்டு நாள் வீடெல்லாம் சுத்தம் பண்ணாட்டி போனா வீட்டுக்குள்ளே எங்கேயாவது முள்ளு முளைச்சிடும் அந்த அளவுக்கு மனுஷன் மீது சாபம் இந்த ஆண்டாமனுடைய மீன்தலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லி பரிசு தப்பர் எழுதுகின்றார் பெரிய பட்டதாரியாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் அரசாட்சியில் மீட்டிருக்கிறவனாக இருக்கலாம் எல்லாரையும் மரணம் மரணம் என்றால் சரித மரணத்தை குறித்து சொல்லவில்லை சரித மரணமும் நடந்தது மனிதனை உண்டாக்கின்ற பொழுது அவன் மறிக்க வேண்டும் என்று உண்டாக்கவில்லை தம்மை போலவே என்றென்றைக்கு வாழ வைக்க வாழ வேண்டும் என்று உண்டாக்கினார் தம்முடைய மனுஷனை அவருடைய சுவாசத்தை ஊதினபடினாலே அவன் ஜீவ ஆத்மாவாக அழிந்து போகிற ஆத்தமாகல்ல எந்தென்றைக்கும் ஜீவனோடு இருக்கும்படியான ஒரு ஆத்மாவாக இருந்த போதிலும் கருத்தருடைய கட்டளை மீறிவிட்டபடினாலே மரணம் அவனை சந்தித்தது சரீரம் மரணம் பார்த்தபடியாக உண்டாகிவிட்டது முதல் நடந்தது ஆத்மீக மரணம் உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாரும் அதிமுகத்திலும் அறித்தே இருக்கிறார் சுவாசி அபிஷேகம் பெற்றனர் உலக பிரகாரமாக வேற மிஷினோடு சேர்ந்து ஊழியர்களாரு அப்படி எப்படி சபை பற்றி தெரியும் சூழலை சந்தர்ப்பம் அவருக்கு அப்படி ஒரு விலைவினமான மனதலை எங்கும் ஊழியும் எப்படி வாழலாமே என்று சொல்லி ஒரு நாள் ஒரு சொப்பனம் கொண்டு சொன்னார் ஒரு இடத்துல போய் நிற்கிறேன் ஐயா சிலருக்கு பணி என்று கொண்டு போனேன் அங்கு போன எல்லாரும் செத்து கிடக்கிறார்கள் தெரியுமா செத்தவர்களுக்கு ஊழியை செய்கின்ற அது ஒரு பிரோஜனமே கிடையாது ஆக அதாவது தூங்குகலையும் மரித்தோரை விட்டு வேறுபாடு அப்பொழுது கிறிசுவனை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறபடினால் உடைய வாழ்க்கையுடைய ஊழியர் பிரகாசிப்பிக்கப்பட வேண்டுமானால் இந்த செத்தவர்களை விட்டு நீர் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுத்தோம் ஆகையினாலே உலகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறார்க்கு தெரியுமா மறித்தவர்களாக முதலாவது மரணம் எல்லாருக்குள்ள வந்துவிட்டது அடுத்த இரண்டாவது மரணத்துக்கு எல்லாருக்கும் போக நாம் அந்த முதலாவது மரணத்தை விட்டு இப்பொழுது விடுதலையாக இருக்கிறோம் ஜீவனை மறுபடியும் நாம் பெற்றிருக்கின்றபடி முதல் மரணத்தை நாம் விடுதலையாகிவிட்டு ஆத்மா உயிரடைந்து விட்டது இனி அடுத்த இரண்டாவது ஒரு மரணம் இருக்கிற அதுக்கு நாம் செல்லாமல் இருப்பதற்காக தேவன் திருச்சதியின் மூலமாக கட்டளைகளை தந்து இம்மட்டு நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுகின்றோம் அப்பொழுது கருத்து யோகாளை கூப்பிடுகின்றால் நீ ஏன் இந்த மரத்தின் கடியை புசித்தாய் என்று சொல்வதற்கு ஏன் உண்டாக்கினே ஜீவராசிகளில் எல்லாம் சர்ப்பரம்ப தந்திரம் உள்ளது அதை நீ ஏமாற்றி விட்டது நம்ம இப்ப பாவம் கேட்டி சாத்தா என் அம்மா திட்டாயா அப்படி செய்யக்கூடாது அப்படி பார்க்கக்கூடாது நினைக்க கூடாது போகக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன் மேல பழைய போறது சொன்ன மாதிரி தான் நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டால் மாத்திரம் தான் பாவம் எண்ணிக்கப்படும் தவிர ஆதாம் ஏவாழும் பாவ செய்யவில்லை என்று சொல்லி யோக சொல்லுகிறார் ஆதாமை போல மீனவர்களை மறைத்து அக்கிரமத்தை மடியில் ஒழித்து வைத்தேனோ என்று சொல்லி யோக புஸ்தகத்தில் வாசிக்கிறேன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஆனாம் அப்படி செய்தார் என்பது அவனுக்கு யாரு சொல்லிக் கொடுத்த தெரியுமா ஆண்டவரை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அறிந்த மக்கள் எல்லாரும் அதை குறித்து தியானம் பண்ணுகிறார் ஏன் மனித குலம் இப்படி ஆனது ஏன் இப்படி ஆக வேண்டும் அந்த ஆனா ஏன் ஆண்டவன் இப்படி வெற்றி வைத்தார் தியானம் பண்ணும் அவர்கள் பாவங்களை அறுக்கே செய்யவில்லை மறைத்து விட்டார்கள் இப்ப குடும்பத்த வீட்டுக்காரனால்தான் நான் இப்படி ஆகிட்டேயா அவர்கிட்ட கேட்ட என் தான் இந்த மாதிரி வளரவே விட மாட்டேங்கிறான் கொஞ்சம் நல்லவர் நினைச்சா அந்த அம்பாவதை பண்ணி எடுத்து இப்படி ஒருவருக்கு ஒரு தகராறு பண்ணி கொண்டு கடைசி என்ன செய்யுமா ரெண்டு பேரும் மறைத்து சமூகத்தை விட்டு ஆதாம் ஏவாலும் துரத்தப்பட்டது அப்போது சர்ப்பத்தை எச்சரிக்கிறார் சர்பத்து ஆகாயத்திலே பறந்து கொண்டிருந்த சர்ப்பம் அது மாதிரி பறவேன் என்று சொல்லி பேர் கத்தோலிக்க பைபிள் எழுதியிருக்கிறார் சரியான பேரு அது சபித்தவுடனே தரையில் விழுகின்றது நீ புழுதியிலேயே அந்த மண்ணிலே நகர்ந்து புழுதியை தின்வாய் வயிற்றினால் நகர்வாய் நகுருவாய் என்று சொல்லி அவளுக்கு சாபம் இன்று நடந்து கொண்டே இருக்கின்றது அப்பொழுது சொல்லுகின்றார் உனக்கும் சிறீக்கும் உருவத்துக்கும் அவளவுக்கும் பகை உண்டாக்குமே ஆதி ஆகமத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினாலும் பதினைந்தும் அப்பொழுது நியமன ஆகிய கருத்து சர்ப்பத்தை பார்த்து நீரை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சமிக்கப்பட்டிருப்பாய் உன் வயிற்றினால் நகர்ந்து நரகம் எல்லாம் நாளும் குறிக்கப்பட்டாய் விட்டது அவங்க எப்படியும் தேவனத்தில் இருக்கிற மக்களை கடுக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டம் அவர் யாரை பயன்படுத்தினாலும் அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள் என்று சிந்திந்த வேதமாக்கி நமக்கு உணர்த்துகிறோம் சபையின் ரொம்ப கவனமாக இருக்கணும் சபையின் பிள்ளைகளை குற்றம் சாட்டுவதற்கு கோள் சொல்வதற்கு பொறாமைப்படுவதற்கு நம்ம யார் தூண்டினாலும் சரி யார் சொன்னாலும் சரி சாத்தான் உணர்த்தினாலும் சரி அதற்கு இடம் கொடுக்காதபிடிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த சாத்தான் புகுந்து இப்படி ஆனாமை ஏமாலை வஞ்சிக்க முடியாத ஒரு திட்டத்தை அவன் உருவாக்கிவிட்டபடினால் அவருக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா நீ வயிற்றினால் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சவிச்சுக் கொண்டார் அதுக்கு முன்னால் கனிவர்க்களை சாப்பிட்டுக் கொண்டு ஆகாய்த்து பறவைகளைப் போல பறந்து கனிகளெல்லாம் கடித்து சாப்பிட்டு வளர்ந்தது இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக ஆண்டோட பிள்ளைகளை தேவசம் துரத்துவதற்காக பொய்யான ஆலோசனை சொல்வதற்காக சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்தபடினால் சாத்தானு பயன்படுத்தினால் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய் மற்ற ஐயோ ரொம்ப மோசமா அவ்வளந்து காலக்கு போய் நடக்கும்போது என்ன நடக்கும் தெரியுமா அது காரணமாக இருந்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனைகள் உண்டு என்று சிந்து வேத வாக்கியம் உணர்த்துகின்றது தொடர்ந்து வாசிகளம் உனக்கு ஸ்திரீக்கும் உண்மத்துக்கும் அவளவத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் என்று அதுவும் தலைநசுக்கும் நீதிங்கால நசுக்குவா என்று சொல்லி உண்மையான விளக்கம் இது தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும்பொழுது தப்பிதமாகிதானே தலைநசுக்குவார் ஏசுகிற குதிங்கால ஒண்ணு சாத்தா நசுக்க முடியாது அப்படி எதையோ ஒண்ணு வைத்துக் கொண்டு விளக்கம் மொழிபெயர்த்து எழுதிவிட்டார்கள் இது ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப காலத்திலேயே வேத வாக்கியத்து ஒரு ஆவியானவர் பேசினார் இதனுடைய அர்த்தம் எப்படியா அல்ல நீங்கள் கோயம்புத்தூருக்கு சென்று அங்க இருக்கிற கல்லூரி மாலிபர்களை கூட்டிக் கொண்டு போய் அங்கு ஒரு லைப்ரரி பழைய பைபிள் எடுத்து வாசித்து பாருங்கள் ஆங்கில பைபிளை அதனை வேறு விதமாக அது என்று சொல்லி இருக்கும் என்று சொல்லி ஆவியான அங்கே சகோதரர் கூட்டிக் கொண்டு போய் தடாகம் என்ற இடத்தில் ஒரு பழைய லைப்ரரி வென்றிருக்கின்றது அதில் பழைய எடிஷன் பைபிள் எடுத்து வாசித்த பொழுது அதில் ஹி என்பதற்கு பதிலாக இட் என்று அது உன் தலை நசுக்கும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறது ஆகினாலே சாத்தானுடைய தலை நசுக்குவது யாருடைய வேலை தெரியுமா தேவனுடைய பிள்ளையுடைய வேலை திருச்செவியனுடைய பிள்ளைகள் உனக்கும் ஸ்ரீக்கும் பகை உண்டாக்குவேன் உண்ணுவத்துக்கும் அவ்வளவுத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அது உன் தலைநசுக்கும் நீ அதன் குதிங்கால நசுக்குவா என்பது சரியான அர்த்தம் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுங்கள் அகினால் இந்த கடைசி நாட்களில் சாத்தான் எதிர்த்து நிற்பதற்காக சாத்தானுடைய கிரிகளை அழிப்பதற்காக சாத்தானுடைய தலையை நசுக்குவதற்காக சபையை உருவாக்கி தலைமையின் மூலமாக சபையுப்பி சபையினுடைய பிள்ளைகளாக நம்மை உருவாக்கி இருப்பது எதற்கு தெரியுமா நம்மிலுள்ள பீ சாசன் கிரிகளை முதலாவது வேண்டும் மற்றபடி நம்முடைய குடும்பத்தில் உறவில் ஊரில் உலகத்திலே அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சாத்தானுடைய கிரிகளை மாற்றியமைப்பதற்கு சாத்தானோடு எதிர்த்து நின்று போராடுவதற்கு கர்த்தடமை அழைத்திருக்கிறபடினால் தேவருக்கு கீழ்ப்பிடிந்திருங்கள் விசுவாசுக்கு எதிர்த்து நில்லைங்கள் அப்போது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி பரிசுத்தாதி தேவ ஜனபின் உபாச ஜபம் எதற்கு தெரியுமா சாத்தானுடைய கிரியல் அழிக்கப்படுவதற்காக அரசியல்வாதிகளிடத்திலே காணப்படும் சாத்தானுடைய கிரியல்கள் மக்களிடத்தில் இந்திய மக்களிடத்தில் காணப்படும் சாத்தானுடைய கிரீரல் நாம் அழிக்கப்பட்டு மணக்கங்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய காரியங்களை சரியாக உணர்ந்து தேவ நீதிக்குநராக மனது செலுத்தப்படும்படியாக நீதி உள்ள ஆட்சிகள் இந்த நாட்டிலே அமர வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே உபாசித்து ஜமிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஒன்று யுவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கிறார் இயேசு நாள் உலகத்திற்கு ஏன் வந்தார் என்று அப்போ சுத்த யுவான் எழுதியிருக்கிறத வாசிப்போம் பாவன் செய்கிறவன் பிசாசினால் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் செய்கிறான் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று வீடு கட்டித் தருவதற்காக கார் வாங்கித் தருவதற்காக இயசுநாதன் வெளிப்படவில்லை இன்னைக்கு மண்டலம் அப்பிதமாக தான் எண்ணிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ பிரசுகள் எல்லாம் அதைத்தான் பிரசிக்கிறார்கள் அவர் கடமை சித்து தருவார் கண்ணீரை துடைப்பார் உனக்கு அதைத் தருவார் இதைத் தருவார் எதை கேட்டாலும் தருவார் கோளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது சொல்லுகின்றார்கள் அவர்களிடத்தில் காணப்படுகிற பாவத்திலிருந்து அவரை விடுதலையாக்க வேண்டுமே தீ சாசன்கிறியில் அளிக்க வேண்டுமே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை அதற்கு தனது தேவன் திருச்சவியின் தலைமை அப்பூசனை எழுப்பியிருக்கிறார் எங்கு பாவம் நடந்தாலும் இதை கண்டித்து உணர்த்தக்கூடிய மனநிலை உடையவர்களாக மாற்றியிருக்கிறார் பிசாசினால் ஆதி முதல் பாவல் சீகரவனாக இருக்கின்ற அழைப்பதற்காகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் அழைப்பதற்காக அல்ல அவன் ஆவியாக இருக்கிறான் சரிவத்திலிருந்து ஏற்கனவே அழிந்து ஆவியாக மாறிவிட்டான் அவர் தண்டரை கொடுத்து ஆவியாக ஆக்கிவிட்டான் இவன் இப்பொழுது அவனுக்கு நரகம் உருவாக்கி இருக்கிறது நரகத்துக்கு செல்ல போற ஆள் நெருங்கி இருக்கின்றது அந்த சாத்தாருடைய கிரியில் அவங்க எல்லா பாவங்களும் மக்களுக்குள்ளே புகுந்து விட்டபடினால் மதுமக்களுக்குள்ளே உலகத்திலே காணப்படுகிற பாவங்கள் மாற்றியமைக்கப்படும் என்று சாத்தாருடைய கிரீகள் பி சாசின் கிரிகளை மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கின்றபடினால் இந்தியா தேசத்திலே பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காக பிசாசின் கிரிகளை கை கொண்டு மக்களுடைய அதிகாரத்தை மாற்றியமைப்பதற்காக வணங்குகின்ற மக்கள் ஆட்சிப்படத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே திருச்சபை உவாசத்தோடு கூட காணப்படுகிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் ஜிரிக்கக்கூடிய நம்மிடத்திலே சுவாசிகிரியில் காணப்படுமானால் அந்த ஜபம் கேட்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்திலே இந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த காலத்திலே தலைமையா போசலோடு நிற்கிறோம் அங்கு வாரம்பரத்துள்ள வலசற்பத்தி அவருடைய கூடி சேர்ந்திருந்தா வாய் மாத்திரம் வெள்ளையாக தெரியும் மற்றெல்லாம் இருட்டாகவே தெரியும் அதுபோல ஒரே இருளாக இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக வாய் மாத்திரம் வெள்ளையாக தெரிகிறது அப்பொழுது இங்கிருந்த ராக்கெட் மாதிரி மேலே அம்புகள் வருகிறது அதை கண்டவுடனே அந்த பிசாசுடன் நான் ஒதுகின்றது நான் கேட்கிறேன் ஐயா இடத்திலே இது கிழறிந்து ராக்கெட் வருகிறதே அதை பயப்படுகிறது பிசாசை அதன் அழிப்பதற்காக பிசாசுடைய கிரிகளை அழிப்பதற்காக நம்மிடத்தில் காணப்படுற பிசாசு கிரிகள் அழிக்கப்பட வேண்டும் நம்முடைய ஜபத்தின் மூலமாக உலக மக்களிடத்திலே காணப்படுகிற சாத்தாருடைய கிரிகள் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்ட விரும்புகின்ற அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் இசுனால் உலகத்துக்கு வந்தது நம்மை மீட்டு ரட்சிப்பதற்காக எதற்காக ரொம்ப தெரியுமா சாத்தானுடைய பிசாசன் கிரீழ அழிப்பதற்காக ஆகினால் பிரிய மாடுகளில் நம்முடைய ஜப வேலைகள் அப்படிப்பட்ட கூட நம்மிடத்தில் பாவம் ஆளாது வேண்டும் நம்முடைய ஜப திருமணமாக சாத்தானுடைய மண்டலத்தில் உள்ள ஆவிகள் எல்லாம் பதவிட்டமடைந்து கீழே தள்ளப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் காணப்பட வேண்டும் இந்தியா இந்தியா தேசத்தை ஆளுகின்ற ஆளுநர்களுடைய மண்டைகளிலே புகந்திருக்கிற பி ஆசிரியரிகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும் அண்டவருக்கு பிரியமில்லாமல் ஏற்றுகின்ற நீதிமன்றத்தில் ஏறெடுக்கின்ற சட்டத்திட்டங்கள் எல்லாம் உடை தெரியப்பட வேண்டும் தேவன் நீதி மாற்றம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உணர்வுடன் நாம் ஜெபித்து இந்த நாட்டை தேவனுக்கு பிரியமான நாடாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆவியனை விரும்புகிறார் நம்முடைய ஜபம் அதை செய்யும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தபடியால் இந்த நாள் ஜெபிக்க வேண்டும் என்ற கட்டளை நமக்கு தந்திருக்கிறார் ஜப வேலைகளை கவனித்து சாத்தானு கிரீகள் பிள்ளைகளிடத்திலும் குடும்பத்திலும் உறவிலும் ஊரிலும் உலகத்திலும் அதிகாரங்களிலும் மாற்றி வைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவசமத்திலும் சொல்லிக்கொள்ளாமசைப்படுறது மத்தியம் அதிகாரம் ஆறாவது வாசிக்கின்ற குழு கடவுளையும் மனைவியும் பிரிக்க கூடாது என்பது கடவுளுடைய கட்டளை இன்றைக்கு நீதிமன்றம் அதை புரிந்து வைப்பதற்கு சட்டங்களை எட்டி வைத்திருக்கிறது இப்படி இருக்கிறபடி நாள் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாமிசமாக இருக்கிறார்கள் ஆகியால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள் சொல்லி தேவனுடைய கட்டளை ஆனால் சாத்தான் சொல்கிறார் பிரிஞ்சு போனா என்ன பார்த்து நேரம் சேர்த்துக்கிட வேண்டிதானே ஒன்னெல்லாம் ஒன்பது சேத்தா என்ன ஆகி போச்சு அமைச்சோட்டா கட்டிட்டு போறான் இப்படித்தான் சட்டத்தை மாற்றி வைத்து பிசாசு மக்களை அவணமாக மிருகத்தை போல மாலை வைக்க வேண்டும் என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறபடிதான் இப்படிப்பட்ட பிசாசின் கிரிகளை அழிப்பதற்கு நம்முடைய ஜப வேளைகள் மிக பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனையோ குடும்பங்கள் படித்த குடும்பங்கள் பணக்கார குடும்பங்கள் பரிதாபமாக பிள்ளைகளை நல்லிடத்தில் கட்டிக் கொடுத்தோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது கண்ணீரோடு கூட காணப்படும் வெளியே சொல்லாமல் வைக்கப்பட்டு போய் கண்ணீர் வெடிக்கிற எத்தனையோ குடும்பங்களை காணப்பட்டு காரணம் என தெரியுமா சாத்தாடைய கிரீகள் எல்லா அளவும் புகுந்துவிட்டு நீதிமன்றத்துக்கு செல்ல முடியவில்லை அதற்குரிய சட்டங்கள் அங்கே ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இத்தனை நாட்களும் நோட்டீஸ் அனுப்பி ஆள் வராது போனால் உடனே பண்ணி விடலாம் இந்த நோட்டீஸ் அனுப்பாமலே கள்ளத்தனமாக காசு கொடுத்து அந்த கடிதத்தை அனுப்புனது மாதிரி போஸ்டல் பண்ணிட்டு அங்கே வரைச்சிருவாங்க இப்படி எல்லாமே தப்பிலமான கிரிகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட தீய சக்திகள் எல்லாம் மாற்றப்படுவதற்காக நம்முடைய ஜப மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பது ஆண்டுடைய கட்டளை பிள்ளைகளே அவங்க பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டு கட்டளை இருக்கின்றது அப்படி கீழ்ப்படியாத பிள்ளைகளை தண்டித்து வளர்க்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் இருக்கிறத வாசிக்கலாம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளைகளின் நெஞ்சில் மதியனொட்டி இருக்கும் தண்டனையின் பிறம்பு அதை அகற்றும் என்று சொல்லி எதிர்ப்பு அப்படித்தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறார்கள் இப்பொழுது அமெரிக்காவிலே லண்டன் என்ன சட்டம் தெரியுமா பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அடுத்தால் பெற்றோர்கள் கைதிகளாக ஆகிவிடுவார்கள் பிள்ளைகளை கண்டிப்பதற்கு உரிமை எல்லாம் பெற்றெடுத்தாச்சு திரும்ப அவளுக்கு சம்பந்தமே கிடையாது என்கிற அளவுக்கு அப்படி மிருகத்தனமான பிள்ளைகள் எப்படியும் கட்டுப்போகட்டும் அப்படின்னு அவர் கட்டுப்போற சமுதாயத்தை உலகத்தில் உருவாக்குவதற்கு இன்றைய அரசாங்கம் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றபடியினால் சாத்தான அரசாங்கத்திலே இருக்கின்ற அதிகாரிகளை ஆளுநர்களை நீதிபதிகளை பயன்படுத்தி அவருடைய மண்டைகளுக்குள்ளே புகுந்து நாட்டை சீர்கேடு அடைய செய்து கொண்டிருக்கின்றபடியால் அதை மாற்றியமைப்பதற்கு தேர்தல் நேர மிக பிரயோஜனமாக இருக்கின்றது தேர்தலில் முற்றிலும் முடிந்து போகிறதில்லை நேர்மையான தலைவர்கள் வந்தால் அவர்கள் நீதிமன்றத்தில் தலையிட்டு சில காரியங்களை மாற்றியமைக்க முடியும் அதற்காக தேவனாகி கருது இருந்தால் இயேசுநாதர் வரும்போதுதான் எல்லாம் செம்மையாகப் போகின்றது அதுவரையிலும் தேவருடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பு தேவருடைய வார்த்தைகளை நம் இந்த உலகத்தில் தைரியமாக பிரசங்கிப்பதற்காக இந்த சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றபடினால் நாம் அதற்காக ஜபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் திருவிழப்பட்டுகின்றார் அருமையான தேவ ஜனமே நம்முடைய ஜவுவேளைகள் மிதமாக நீதிமன்றத்தில் எங்கு பார்த்தாலும் அநீதிகள் நியாயச அநியாயத்தைண்ட சாலி அ தரிசனம் கண்டது இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது ஆண்களையும் ஆண்களையும் அவலட்சணமான காரியங்கள் அவலட்சணமான செய்கிறார்கள் தேடி இருக்கிறது அந்த அவலட்சணத்தைச் செய்வதற்கு அரசாங்கம் சட்டம் ஏற்றி வைத்திருக்கிறார் இப்பொழுது இந்திய அரசாங்கத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சட்டம் வந்திருக்கின்றது பாதுகாப்புக்காக ஒருவனை கொலை செய்கிறது தவறு அல்ல அப்படின்னா கட்டளை மீறப்படுகின்றன அப்ப அவன் என்ன அருவாள் அமைச்சு வெட்டம் வெட்டம் வராம இருந்தாலும் ரோட்டில் போற வெட்டி கொண்டு நான் பாதுகாப்புக்காக பிடிச்சது நினைச்சிருந்தால் அந்த சட்டமே இடம் கொடுக்கிறதாம் எவ்வளவு மோசமான காரியம் பாருங்க ஆனாலும் இப்படிப்பட்ட அநியாயங்களெல்லாம் மாற்றி சிலருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கு நமக்கு அதுக்கு அந்த வம்பெல்லாம் நமக்கும் கட்சிகளுக்கும் சம்பந்தம் இல்லை தானே நம்ம பரலகத்து போண்டே பரவத்துக்கு போவதற்கு தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்காசன்கிர அழிக்கப்படாது போனால் நம்ம ஊரிலும் இந்த கிரிகளுக்குள்ளேயே மாற்றிக்கொண்டு போகின்றாரு இது மீட்கப்பட வேண்டிய மக்கள் ஒருவரும் கூட மீட்கப்படும் என்றால் எல்லாரும் பாவத்திலும் மூழ்கிவிட்டார்கள் அப்படிப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படுவதற்கு நேர்மையமான ஆளுகை வருவதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று தலைமையின் மூலமாக கட்டள பிறப்பிக்கப்பட்டிருக்கிறபடினால் மிக பயபக்தியாக நம்முடைய ஜபத்தின் மூலமாக சாத்தால் தோற்கடிக்கப்பட வேண்டும் அரியாசனத்தில் இருக்கின்ற தலைவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் பேசி இறைவனுடைய கட்டளை கைகொள்வதற்குரிய மனதிலை ஆண்டு கிரியை செய்ய வேண்டும் நீதிமன்றத்தில் நீதியை நிறைவேற்றுவதற்கு நியாயாதிபதி நீதிபதிகளை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் இந்த காலங்களை ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படும் இரண்டு திமுக இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஆறு வசனங்களை வாசிக்கலாம் ரெண்டு திமுத்தையும் இரண்டாம் அதிகாரம் எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவனவர்களுக்கு மனம் திரும்பதிலே அறளத்தக்கதாகவும் இசாசினுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணீர் நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவளுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லு உபதேசித்தால் மாத்திரம்தான் அவர்கள் மனம் திரும்ப முடியும் சண்டாளர்கள் இதுவாய் மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாது மக்களை கட்டாயமாக மதமாற்றி பண்ணக்கூடாது மக்களை திருப்பக்கூடாது மதத்தில் ஆட்களை சேர்க்கக்கூடாது தடை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிற அங்காங்க சில மாநிலங்களில் நமது மாநிலத்திலும் ஆட்சியோட வேறுபதற்கும் போகுமா இருந்தால் சட்ட உடன் வந்து ஏற்கனவே சட்டமேற்றின் அம்பாயர்கள் தான் இப்போ போட்டியிடுறாங்க அடுத்து நாங்கள் ஆட்சியை பிடித்தால் அதைத்தான் செய்வோம் என்று சொல்லிதான் சேலஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் நம்முடைய உணர்வுகள் நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இந்த உலகத்தில் அழிவின் பாதிரை சிறுகிற மக்கள் விற்கப்படுவதற்கு நிறைய அரியாசனங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் தேவனுடைய சட்டத்திட்டங்களை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் உள்ளத்திலே கருத்தர் கிரியை செய்யும்படியாக செய்ய வேண்டும் என்று பரிசுத்தாவி சாசின் இச்சையிலே அகப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரும் மயக்கம் தெளிந்து அவருடைய இச்சையிலிருந்து விடுதலையாகி மனம் திரும்புவதற்காக அவர்களுக்கு திருவசனத்தை நாம் சாந்தமாக உபதேசிப்பதற்கு நமக்கு சமைய வேண்டியது அதற்கான வாசுகளை கடத்த வேண்டியது இருக்கிறது நம் கடந்து மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கின்றது ஆகையினால் சட்டங்களை மாற்றி வைப்பதற்கு தேவஜங்கள் ஜெயிக்க வேண்டும் இஸ்லாமிய நாட்டிலெல்லாம் யாரும் தெருப்புரசங்கம் பண்ணக்கூடாது குண்டு பிரதிகள் போடக்கூடாது வெளியே எந்த விதமான மத பிரச்சாரம் செய்யக்கூடாது அவர்களுக்கு இருக்கிற வீட்டில் வந்தால் ஊர்ஷி பண்ணிக்கிட வேண்டிதான் அப்படி எல்லாருக்கும் அமெரிக்காவில் இப்போ வெளிய ரகமான பிரச்சாரங்கள் நிறுத்திவிட்டால் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டிற்கு வந்து கொண்டே இருக்கிற சட்டமேற்றி சட்டமேற்றி அது இந்தியா நாட்டையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறபடி இந்த அரசியல் நேரத்தில் ஆட்சிப்படத்தை கருத்து மாற்றியமைத்து தேவருக்கு செய்யக்கூடிய மக்களுடைய கருத்தில் ஆட்சி கொடுப்பதற்காக நாம் ஜெமிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இந்த நாளை ஜெமிக்க வைத்ததற்காக ஆண்டவர் இசோத்திருப்பமாக மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மலை மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று பரிசுத்தாதி அடுத்து தொடர்ந்து வாசிங்க விளக்கு கொளுத்தி மரக்காலால் முடிவைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள் அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் இதை மனுஷருள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அனுமன்பாக பிரகாசி தேவஜனங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கணுமோ நற்கிரிகள் காணப்படும் துர்கிரிகள் மாத்திருங்க நம்முடைய பேச்சின் மூலமாக உடல்நடைகளின் மூலமாக நம்முடைய பார்வையின் மூலமாக பழக்க மூலமாக யாரும் இடலை போயிடாதபடிக்கு எல்லாரும் தாங்கள் இருக்கிறது தவறு என்று சொல்லி உணரும்படியாக நம்மிடத்தில் இருக்கிற வெளிச்சத்தை அவர்கள் கண்டு நற்கிரிகளை கண்டு நம்மை போல அவர்கள் மாற என்று சொல்லி ஆண்டு அவர் விரும்பி இருக்கிறபடியால் நம்மை இப்பவிதமாக தேவராய கருத்து பக்குவடுத்திக் கொண்டே வருகிறார் நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறது போல நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் நமக்குள்ளே வந்து நம்மை அவரை போல மாற்றி அவரை போல நாம் உலகத்துக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இந்த வெளிச்சத்தின் மூலமாக இயேசு இடத்துக்கு இருளின் அதிகாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்பட முடியும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கிறவர் என்று சிறி பரிசுத்த பேருந்து எழுதுகிறார் சாத்தாருடைய அதிகாரம் இருக்கிறதே மக்களை பாவத்துக்குள்ளாக பிடித்து வைத்திருக்கின்றனர் அவர் இருந்து இயேசு கிறிஸ்தினுடைய வல்லமை நம்மை விடுதலையாக்கி இருக்கின்றது விடுதலை பெற்ற மக்களாகிய நம்முடைய நோக்கம் பி சாசனுடைய கட்டப்பட்டிருக்கிற மக்கள் பி சாசின் கிரியர்களுக்கு இருக்கிற மக்கள் யாரும் விடுதலையாக்கப்பட வேண்டுமே அதற்காக ஒரு நேரம் உவாசத்தால் ஜெபிக்கலாமே இந்த உணர்வோடு கூட ஜெப நாம் சரியாக அனுஷ்டித்து நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை மாத்திரம் ஜபிச்சிருக்காம நம்முடைய குடும்பத்திலும் உறவிலும் ஊரிலும் உலகத்தில் அழிவின் சென்று கொண்டிருக்கிற எல்லா மக்களும் இருக்கப்பட வேண்டும் சாத்தாம் டிகிரியில் அழிக்கப்பட வேண்டும் இந்த உலகம் இயேசுநாதனுடைய ஆள்கைக்கு செம்மையாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு கூட நாம் ஜெமிக்க வேண்டும் என்று கூறுகின்றார் இரண்டு நாளாகவும் ஏழாம் அதிகார பதினான்காவது உத்தகத்திலே இதமாக எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் என் நாமந்தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் நம்ம தேசத்துக்கு ஒரு சேமம் வேண்டியதாக தேசம் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது எல்லா பெற்றோர்களும் தமிழை கைவிட்டாலும் பிள்ளைகள் கெட்டுப்போய் விட்டதே உலகத்துக்குள்ள போய் கெட்டு போயிட்டதே திருப்ப முடியவில்லையே ஆண்களை விட பெண்கள் அதிகமாக கட்டுக்கொண்டு வருகிறார் கல்லூரிக்கு படிக்கப் போற பிள்ளைகள் ஆஸ்திரேலியில் தங்கியிருக்கிற புள்ளிகள் நைன்டி